ஸ்ரீதிணாந்திரை பாத்திர முனீந்திரம் ஸ்ரீங்ககிரேஷிகா வியை ஓபாஸ்வே அவரி மக்கே நம பவித்தம் சரி பவித்திரீவன பவித்தை தை கோ நமோ நம நமஸ்ீயராஜா விவேகனந்தூரே சச்சித் சுகஸ்வாயிணே ஆனந்தனந்த போதஸ்வம் நஜபாவயிரமீடியம் பைம் ஸ்ரீச்சிபவாந்தம் நரந்தம் சுத்தவித்தைர்னோஸ்மியம்மே மாத பித்தமேச்சம மேவ வித்யா திரவிணம் துவமேவத்வமேவ சர்வம் மம தேவதேவ கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை ஆறு அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் அவரை நினையாமல் நினைந்து வெல்வாம் ஓய்யன்பர்களே எல்லாமல்ல இறைவனுடைய பேரருளாலும் குருவினுடைய பெருங்கருணையினாலும் தொடர்ந்து இன்றும் அறத்தான் வருவதே இன்பம் என்ற தலைப்பிலே சிந்திப்பதற்கு முயற்சியை மேற்கொள்ளுகிறோம் அடிப்படையாக சிந்தித்த கருத்துக்களை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் நமது சாஸ்திரங்கள் இந்த உடலிலே வாழ்கின்ற நம்மை உயிராகத்தான் சொல்லியிருக்கிறது இந்த உயிருக்கு இந்த மனித உடல் கிடைத்திருப்பது பெருதற்கரிய ஒரு வாய்ப்பு மற்ற உயிர்களுக்கு மற்ற உடல்களிலே இருக்கின்ற உயிர்களுக்கு தங்களுடைய நுண்ணுடலில் இருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் வாய்ப்பு இல்லை மனித உடலில்தான் நுண்ணுடலில் இருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது ஒவ்வொரு ஜீவனுக்கும் சூக்ம சரீரம் என்று ஒன்று இருக்கிறது அந்த சூக்ம சரீரம் முழுமையாக நன்றாக செயல்படுவது மனித உடலில் மட்டுமே மற்ற உடல்களில் ஜீவனுடைய சூக்ம சரீரம் முழுமையாக இயங்க முடியாது அதற்கு பல்வேறு தடைகள் இருக்கின்றன நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது மனித பிறவி மட்டும்தான் புண்ணிய பாவங்களை செய்யவும் அந்த புண்ணிய பாவங்களின் பயனாகி இன்பத்துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய இரண்டு வகையான தன்மைகளை உடையது ரொம்ப ஆழமாக சொல்லணும்னா மனுஷன்மா கர்ம ஜென்மா பிளஸ் போக ஜென்மா அதாவது வினையாற்றுவதும் மனித உடலில் தான் பயன்களை நுகர்வதும் மனித உடலிலே நிகழ்கிறது மற்ற உடல்களிலே வினையாற்றுவது என்பது கிடையாது அது இன்ஸ்டிங்ட்னு சொல்ற மாதிரி அது வந்து தானாகவே அது இயங்குகிறது அந்த செயலை எல்லாம் வந்து நாம கர்மானு சொல்ல மாட்டோம் எங்க வந்து தர்மத்தை கடைபிடிக்கிறது அதர்மத்தை கடைபிடிக்கிறதுன்னு சொல்றோமோ அந்த இடத்துல தான் சொல்லுவோம் வந்து நாய் வந்து திரியிறது சாப்பிட்றது காரியம் பண்றதுன்னா அதெல்லாம் வேலை பண்றதா சொல்ல மாட்டோம் அது அதோடையப்படி நடந்து கொண்டு இருக்கிறது தான் வந்து சத் சங்கத்துக்கும் போவோம் வீட்டு தேனிங்கிறார் இல்லையா ராமகிருஷ்ணர் அது மாதிரி சில சமயம் வந்து கிளப்புக்கும் போவாங்க சத் சங்கத்துக்கும் போவாங்க கோவிலுக்கும் போவாங்க சில பேர் மாத்திரம் இதுலேயே சத் சங்கத்திலேயே இருப்பாங்க அது மாதிரி மற்ற ஜீவராசிகள் வந்து வெறும் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதோட சரி சுகதுக்கத்துக்கு காரணமான புண்ணிய பாபத்தை செய்யற வாய்ப்பு மனித உடலை தவிர மற்ற சரீரத்தில் கிடையாது ஆ மனுஷரீரத்தில் தான் புண்ணிய பாபத்தை செய்ய முடியும் பாபத்தையும் செய்ய முடியும் புண்ணியத்தையும் செய்ய முடியும் ஆனால் மற்ற சரீரங்களில் புண்ணிய பாபம் செய்கிறதுக்கு யோக்கியத்தை இல்லை அதிகாரம் இல்லை ஆனால் அந்த அந்த சரீரமெல்லாம் நம்ம புண்ணிய பாபத்தை தீக்கிறது தான் எக்ஸாஸ்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி மற்ற பிறவைகள் எல்லாம் வந்து புண்ணியபாபத்தை தீர்க்கறதோட சரி நமக்கு மாத்திரம்தான் பகுத்தறிவும் இருக்கிறது செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது நல்லதையும் செய்யலாம் கெட்டதையும் செய்யலாம் அப்படிங்கிறது மனிதனுக்குத்தான் அமைந்திருக்கிறது அவன் மற்ற உயிர்கள்லாம் வந்து ஒன்றும் அதிலெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் யுகம்னு அதுக்கு ஏதாவது தெரியுமா என்ன பசுமாட்டுக்கெல்லாம் போய் கேட்டால் நம்மெல்லாம் இப்போ எலக்ட்ரானிக் யுகத்தில் இருக்க தெரியுமா உனக்கு அப்படின்னா அதுக்கு என்ன தெரியும் நம்ம தாத்தாவோட தாத்தா காலத்துலேருந்து எப்படி இருக்கு அப்படி தான் இருக்குது அது ஒன்றும் பங்களா கட்டுறதில்ல அது வந்து அரசியலில் எலெக்ஷன் நிற்கிறது இல்லை ஒன்றும் பண்ணுறதில்லை அது சாமியாராகவும் ஆறதில்லை ஒன்றும் இல்லை இருக்குது ஏதாவது அதை போய் சொல்ல முடியுமா அதுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தா ஆசிரமம் சன்னியாசாசிரமம் ஆடு மாடு கோழி முதலை இருக்கா என்ன நமக்கு தான் தர்மா தர்ம விவகாரம் புண்ணிய பாபம் விவகாரங்கள்லாம் நமக்குத்தான் ஆனால் அதுக்கெல்லாம் அது கிடையவே கிடையாது ஆகையினால இதை புரிஞ்சுக்கணும் எதுக்கு சொல்கிறேன் இந்த மனிதப் பிறவியனுடைய மேன்மையை பற்றி ஆழமாக சிந்தனை பண்ணி இருக்கிறோம் பகுத்தறிவுங்கிற ஒரு ஒப்புயர்வற்ற ஒரு வாய்ப்பு மனிதனுக்கு இருக்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள் ஒருபடி மேலேயே போய் சொல்லுகிறது தேவர்களுக்கு கூட கிடைக்காத பாக்கியம் மனிதப் பிறவியில் தான் இருக்கு தேவர்களுக்கே இந்த வாய்ப்பு கிடையாது தேவர்களும் கூட இந்த உலகத்தில் வந்து மனிதனாக பிறந்து தான் அடைய முடியும்னு சில சாஸ்திரங்களை சொல்ல அப்படி முழுக்க கிடையாது தேவர்களும் ஞானம் பெற்று முக்தி பெற்றதாக நிறைய இருக்கு ஆனால் தேவர்கள் வந்து இந்திரனுக்கு வழிபாடு இந்திரனே எப்படி செய்ய முடியும் நம்ம இந்திரனுக்கு வழிபாடு செய்ய முடியும் இந்திராய சுவாஹா அப்படின்னு இந்திரனே ஹோமம் பண்ணிக்க முடியாது ஆகையினால இந்திரனுக்கு இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் வேதத்தை படிப்பதற்கோ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மங்களை செய்வதற்கோ தகுதி இல்லை என்று சாஸ்திரங்களிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தேவர்களுக்கு தேவர்கள் வேதம் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு யோக்கியத்தை கிடையாது வேதம் படிக்க கூடாது தேவர்களுக்கு வந்து கர்மம் பண்றதுக்கு தகுதி இல்லை அவங்க கர்ம பலனை சரி எப்படி மிருகங்கள்லாம் கர்மபலனை அனுபவிக்கிறதோ அது மாதிரி தேவர்களுக்கும் அப்படித்தான் சொல்லிட்டாங்க அப்படிலாம் இருக்காங்களா சுவாமி பாத்திருக்கீங்களான்னு கேட்க கூடாது என்ன அதெல்லாம் புஸ்தகத்துல இருக்கு பெரியவங்க சொல்லி இருக்கிறது பொய் கிடையாதுன்னு நான் வந்து ஏத்துக்கிறேன் உருப்பிட்ட மாதிரி தெரியல நம்ப வேண்டியத நம்பாதனால கெட்டுதான் போனோமே தவிர நம்ப நம்பற மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு ஒன்னும் நன்மை செய்யல ஆனா வந்து சாஸ்திரம் வந்து தேவர்கள் இருக்கிறார்கள் அசுரர்கள் இருக்கிறார்கள் ஏதோ சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குங்கிறத இல்லையனு சொல்றதுக்கு நமக்கு என்ன ஆதாரம் இருக்கு இருக்குங்கிறதுக்காவது சாஸ்திரம் ஆதாரம் இருக்கு இல்லைங்கிறதுக்கு யார் ஆதாரம் எனக்கு தெரியலேன்னா உனக்கு தெரியலேன்னா இல்லைன்னு ஆகிடும் அது எனக்கு தான் செல்போனில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தெரியல செல்போனில் பேசுகிறேன் அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு ஒன்று இருக்கு மின்காந்த நுண்ணலைகள் இந்த மின்காந்த நுண்ணலைகளை கண்ணால் காட்டுன்னா எங்கே காட்டுறது ஏதாவது எலக்ட்ரிகை பாய்ச்ச வேண்டிதான் ஒன்றும் பண்ண முடியாது அது கண்ணுக்கு தெரியல ஆனால் ஒர்க் பண்ணுறது கையில் செல்ஃபோன் எடுத்தால் எங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து பேசுகிறாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து பேசுகிறாங்க கேட்கறது அது எப்படின்னா அதுதான் அது அது வந்து அது விஞ்ஞானம் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி மனிதன் எனக்கு இப்படி ஒன்று தோணுச்சு சும்மா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது மனிதன் புறத்தே நிறைவை தேடுவதால் நாள்தோறும் அறிவியல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது மனிதன் நிறைவை புறத்தே தேடுவதால் அறிவியல் துறை நாள்தோறும் வளர்ந்து கொண்டே போகிறது நிறைவை புறத்தே தேடுவதால் நிறைவை அகத்தே தேடுபவன் மெஞ்ஞானத்தை வளர்க்கிறான் அவன் எப்படி போட்டுவிடலான் சௌரியமா போச்சு மெஞ்ஞானத்தை வளர்க்கிறான் அதுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் விளக்க சொல்லலாம் தமிழ்ல அப்படி சொல்லலாம் அப்புறத்தை நிறைவை தேடுபவன் விஞ்ஞான வளர்ச்சியை நாடுகிறான் விஞ்ஞான வளர்ச்சியை வேண்டுகிறான் அகத்த நிறைவை தேடுபவன் அறிய விரும்புபவன் மெஞ்ஞானத்தை நாடுகிறான் அப்படி போட்டுக்கலாம் இது புதுசு இன்னைக்குதான் சொல்றேன் அது மாதிரி இப்போ வந்து தேவர்களுக்கும் கூட கிடைக்காத ஒரு வாய்ப்பு மனிதர்களாகிய நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம சாஸ்திரங்களே இது ரொம்ப தீர்க்கமாக விஸ்தாரமாக விசாரம் செய்திருக்கிறார்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் நம்முடைய சிற்றறிவுக்கு இது புலப்படுறதில்லை நம்ம சிற்றறிவே ரொம்ப பெருசாக நினச்சிட்ருக்கோம் திருமந்திரத்தில் திருமூலர் சொன்னார் வேத சிறப்புன்னு ஒரு பகுதி அதில் சொன்னார் தூக்கி குப்பையில் போடுங்கிறார் நான் சொல்லலை திருமூல சொல்ற நம்ம இந்த ரேஷன் அதுக்காக ரேஷனல் மைண்டை குப்பையில் போடுன்னு அவர் சொல்லலை நான் கொஞ்சம் அதிகமாக மிகைப்படுத்தி சொல்றேன் அவர் என்ன சொல்றார் தர்க்கவாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே அப்படின்னு வேத சிறப்பை பேசினார் வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தில் ஓதத்தகும் அறமெல்லாம் உள தர்க்க விட்டு மதிஞ்சர் நல்ல புத்திசாலி தன்னோட சின்ன புத்தியை தூக்கி எரிஞ்சுட்டு பெரியவங்க சொல்லியிருக்கிற வார்த்தையை அடியோடு ஏற்றுக்கொண்டார்கள் அதனால தான் வள்ளுவர் வந்து பெரியாரை துணைக்கோடல்னு சொன்னார் சிற்றினம் சேராமைன்னு சொன்னார் இன்னும் நிறைய இருக்கு அப்போ எதற்கு சொல்றோம்னா இந்த வேதத்தை தர்க்க வாதத்தை நம்முடைய சின்ன புத்தி வந்து இதெல்லாம் இருக்கா இப்ப நம்ம ஊரில் எழுதியிருக்காங்க கடவுளை நம்புபவன் காட்டுமிராண்டி கடவுளை பரப்புபவன் அயோக்கியன் ஆனால் இனிமையான சொற்களை பேசுங்கள் புரியுறதா கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் நாம் பண்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் பிறரிடத்தும் இனிமையாகவே பேச வேண்டும் அப்படி சொல்லிட்டு இதை சொல்றது கடவுளை நம்புபவன் ஒருவே கல்வெட்டில் வேற எழுதி வைக்க வேண்டியிருக்கு கடவுள் இல்லைன்னு ஒரு தரம் சொன்னால் புரியாது ரெண்டு சொல்ல வேண்டியிருக்கு கடவுள் இல்லை இல்லவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லைன்னு சொல்றவன் வந்து புத்திசாலி இருக்குன்னு நினைக்கிறவன் முட்டாள்ங்கிற அர்த்தத்தில் தானே சொல்றாங்க கடவுளை நம்புபவன் முட்டாள் கடவுளை பரப்புபவன் அயோக்கியன் கடவுளை குன்பிடுபவன் காட்டுமிராண்டி ஆத்மா புண்ணியம் சொர்க்கம் நரகம் மோட்சம் இவைகள் மர மனிதனை நினை மாத்தி போட்டா என்ன கடவுளை வார்த்தையே அலர்ஜியா இருக்கு அறியாம அறியாமை இருக்கிறது மாத்திரம் இல்ல பெரிய அறிவு நினைச்சுக்கிறாங்க அப்படி ரொம்ப பிரச்சாரம் வேற பண்ணிருக்காங்க பாவம் எதுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் வந்து கிடையாது ஒருத்தர் சொல்றார் கடவுள் இருக்காருன்னா மெரினா பீச்சுக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு வர சொல்லுங்கிறார் என்ன சொல்றது நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு நான் உட்கார்ந்துருக்கேன் மெரினா பீச்சில் அவர் வந்து பார்க்க சொல்லுண்ணா வருவார் இப்படியெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமாக கடவுள் இந்த நாட்டில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பிறந்த நாடு பாரதியார் எவ்வளவு பாடியிருக்கிறார் திருவள்ளுவர் பிறந்த நாடு தெய்வத்தை பற்றி பேசுகிறார் அது எதா கடவுள் திருவள்ளுவர் எதா சொன்னாலும் அதை எடைச்சிருக்கலாம் என்ன சொல்றது வா எழுதியவன் ஏட்டை கெடுத்தான் படித்தவன் பாட்டை கெடுத்தான் அப்படி பண்ணி பண்ணிடுறான் எதுக்கு சொல்றேன் இந்த தர்க்கவாதத்தை எல்லாம் தூக்கி போட்டு பயனுள்ள விஷயங்களை பெரியவங்க சொல்லி இருக்கிறது ஆழமாக அமைதியாக பொறுமையாக சிந்திக்கணும் ஆக மனித பிறவியினுடைய உயர்வை பற்றி பார்த்தோம் அதை திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன் ஆக இந்த பகுத்தறிவினால் மனிதன் சிறப்புடையவனாகிறான் சிறப்பறிவினால் மனிதன் சிறப்புடையவனாகிறான் ஆறாவது அறிவினால் மனிதன் பெருமை படைத்தவனாகிறான் ஆனால் அது மட்டும் போராது அவனுக்கு திருக்குறளை போன்ற நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அந்த காட்டி விடும்ங்கிறதுல ரொம்ப அழுத்தம் இருக்கு அதாவது அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்து விடும் அதுலாம் ரொம்ப அழுத்தம் இருக்குது இந்த குரல் வார சொற்கள் அதே மாதிரி நிலத்து மறைமொழி நிறைமொழி மறும நிறைமொழி மாந்தர் பெருமை காட்டி விடும் நிச்சயமாக காட்டித்தான் தீரும்ங்கிற திரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மறைமொழிகளெல்லாம் பெரிய பெரியவங்க மகான்களுடைய வாக்கியங்களெல்லாம் எப்படி அவங்க வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை நிச்சயமாக காட்டிக்கொண்டே இருக்கும் தர்மத்தின் வாழ்வுதன்னை சூது கவம் மறுபடியும் தர்மம் வெல்லும் தர்மம் வெல்லுதோ இல்லையோ தர்மத்தை கடைபிடிக்கிறவன் தம் மனசை ஜெயிச்சிடுவோம் தர்மம் வெல்றதுன்னு சொன்ன மெட்டீரியலிஸ்டிக் ஆங்கிள் கிடையாது பொருளியல் கோணத்தில் சொல்லப்படுகின்ற கருத்து அல்ல இது அருளியல் கோணத்திலே சொல்லப்படுகின்ற கருத்து ஆழமான விஷயம் ஆகவே நாம் அற அந்த பகுத்தறிவு இருக்கிறதுனால மாத்தமில்லை நிறைமொழி மாந்தர் பெருமை ஆகிய மறைமொழிகளாகிய சாஸ்திரங்கள் நமக்கு உற்ற உறுத்துணை புரிகின்றன பெரியவர்கள் ஒரு உதாரணம் சொன்னார்கள் கண் சுய அறிவு என்பது கண்ணை போன்றது சாஸ்திரம் என்பது விளக்கு ஒளி போன்றது எங்கு இரண்டும் நிகழ் சேருகிறதோ அங்கு தவறுகள் நிகழ்வதில்லை இப்போ நான் வந்து இப்போ இங்கே நடந்து போகணும்னா இங்கே நடுவில் கேப் இருக்கு எனக்கு கண்ணு இருக்கு வெளிச்சமும் இருக்கு இருட்டு நான் நடக்க முடியாது வெளிச்சம் இருந்து கண்ணும் தெரியல நான் நடக்க முடியாது அப்ப கண்ணும் தேவை வெளிச்சமும் தேவை வெளிச்சமும் கண்ணும் எப்படியோ அப்படி சுய அறிவும் சாஸ்திர அறிவும்ட்டாங்க சாஸ்திரம் ஜியோதிஷ்பிரகாசார்த்தம் தர்சனம் புத்திராத்மன தாபியாம் நரசயுக்தாபியம் பிரச்சரநாபராத்திய இது வந்து சுய அறிவு என்பது கண் போன்றது சாஸ்திர அறிவு என்பது விளக்கொழி போன்றது எங்கு இரண்டும் இணைந்திருக்கிறதோ அதைத்தான் இன்னொரு திருக்குறளில் நேற்றைக்கும் முன் முன் முன் முன்தினமும் கோட் பண்ணேன் மேற்கோள் காட்டினேன் மதிநுட்பம் நூலொடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுழ முன் இது ஒரு அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய இலக்கணம் வள்ளுவர் சொல்லுகிறார் அவனுக்கு புத்தி சூட்சமும் இருக்கு அதே சமயம் சாஸ்திர ஜானமும் இருக்கு நுண்ணறிவும் படைத்தவனாக இருக்கிறான் நுண்மான் நுழை புலம் சொன்ன மாதிரி அந்த அதுவும் இருக்கு அதே சமயம் நல்லா படிச்சிருக்கான் வள்ளுவரதான் சொன்னார் பாருங்க அதிகாரம் பாருங்க கல்விக்கு ஒரு அதிகாரம் கல்லாமைக்கு ஒரு அதிகாரம் கேள்விக்கு ஒரு அதிகாரம் அறிவுடைமைக்கு ஒரு அதிகாரம் தெரிந்து வினையாடல்னு ஒரு அதிகாரம் வினை தூய்மைன்னு ஒரு அதிகாரம் வினை செயல்வகைன்னு ஒரு அதிகாரம் இப்படி ஒரு அதிகாரம் ஒரு துன்பும் கிடையாது நிச்சயமா சொல்லலாம் மடுத்த வாயெல்லாம் பகட இடுக்கண் இடர்பாடு உடை இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் சாஸ்திரமும் இதை மனிதன் பகுத்தறிவால் சிறப்படைகிறாங்கிற விஷயம் பார்த்துட்டோம் சாஸ்திரங்களோட நம்மளை நினச்சிக்கணும் சொல்லப்போனா நம்ம விருப்பு விருப்ப தூக்கி மூட்டை கட்டி வச்சுடும் நம்ம இன்னைக்கு ஒன்றை சரி நினைப்போம் நாளைக்கு இன்னொன்னு மாற்றுவோம் அதுக்கப்புறம் இன்னொன்று மாத்திக்கிட்டே இருப்போம் கடைசியில் நிறைவே இல்லாமல் வாழ்க்கையெல்லாம் வீணடித்த பிறகு ஐயோ போச்சேன்னா கிடைக்குமா திரும்பப்பா அதனால தான் பெரியவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப கருணையோட சொல்கிறாங்க பொறுமையோடு சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவை நமக்கு சொல்லி ஆகணும் தேவையே இல்லை மகான்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லித்தான் ஆனும்னு என்ன இது இருக்குது அவங்க அமைதியான எப்படியோ போயிட்டு போகிறது உலகம் நமக்கு என்னப்பா யார் எப்படி இருந்தா என்ன ராவணன் ஆண்டா என்ன ராமன் ஆண்டா என்ன யாரோ எப்படி போனால் நமக்கு என்ன ஏதோ நம்ம வாட்டுக்கு இருந்துட்டு போகிறோம்னு நினச்சாங்களான்னு இல்லை சேரவாறும் ஜெகத்தீரேன்னு யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் நான் எல்லாரும் வந்து பெற்றுவந்து விஸ்வே அமிர்தச புத்திரா ஆயே தாமி திவ்யானு வேதமந்திரம் சொல்லுகிறது நல்ல எண்ணங்கள் திசைகளில் இருந்தும் நம்மை நோக்கி வரட்டும் நம்முடைய காதுகள் நன்கு பறந்து விரிந்திருக்கட்டும் எல்லோரிடமும் நிறைய கேட்போம் நல்ல விஷயங்களை இரண்டு காதுகளாலும் கேட்போம் கருணாஹாபியாம் பூரி விஸ்ருவம் கருணாபியாம் இரண்டு காதுகளாலும் பூரி சத்விஷயங்களை நன்றாக கேட்போம் பத்ரம் கருணேபி ஸ்ரூணியாம தேவாகி பத்ரம் நல்ல கல்வி கேள்வி அறங்கேட்டும் அந்தனர் வாய்மொழி கேட்டும் திருமூல இப்ப திருமூலத்துல திருமந்திரத்தையே சிலதெல்லாம் மாத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ சில பேர்லாம் வரிகளை எல்லாம் மாத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் இப்போ கூட சில புத்தகங்கள்லாம் அப்படி பார்த்தேன் அது ஏன் அப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரியல ஏன்னா இந்த மாதிரி சொற்கள் வந்து தேவையில்லை இந்த சொற்களையே திருமந்திர திருமந்திரத்தையே மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் விட்டா திருக்குறளையும் மாற்றுவாங்க இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம் நேற்று பிறகு சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குறதுன்னு கேட்டால் வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன குறிக்கோள அடையறத்துக்கான வழி என்ன எல்லோருக்கும் எல்லோருடைய குறிக்கோளும் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் எல்லாருடைய குறிக்கோளும் மன அமைதி ஆனந்தம் துன்பம் இல்லா இன்பம் இதுல யாருக்கும் ரெண்டாவது கருத்துக்கு இடமே கிடையாது எல்லோருடைய விருப்பமும் என்ன மன அமைதி திருப்தி அதுக்கு என்ன வழிங்கிற போதான் மாறிக்கிறாங்க ஆனா மு முக்கியமா இதுவும் புரியல மன அமைதியைத்தான் நான் விரும்புறேன் அந்த மன அமைதியை கொடுக்கக்கூடியது இதுதான் அப்படிங்கிற விவேக்கம் நிறைய பேருக்கு இல்லை தெவா இல்லை அப்படியே இருந்தா கூட தெளிவா இல்லைன்னு நாங்கள் தெரியுங்க இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் தெளிவா இருக்கணும் நான் என்னுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள் எனக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருக்கணும் என் வாழ்க்கையோட குறிக்கோள் எனக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது தெரிஞ்சாலும் சந்தேகத்தோடு இருக்கக்கூடாது அது தெளி தவறான குறிக்கோளாகவும் இருக்கக்கூடாது அதாவது அஜான சம்சய விபரிய ரஹித லட்சியம் அறியாமை இருக்கக்கூடாது ஐயம் இருக்கக்கூடாது தவறாகவும் இருக்கக்கூடாது அந்த லட்சியம் தெளிவா இருக்கணும் அப்ப லட்சியத்தை தெளிவா காட்டி கொடுக்கிறது மகான்களும் சாஸ்திரங்களும் தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பிரதமர் சார் சொல்றார் நீ இந்த உலகத்துல வந்திருக்கிறது கடவுளை அடையறதுக்காக அதுக்குத்தான் உனக்கு இந்த உலக வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு இப்படியே உழல்றதுக்காக இல்லை இல்ல செய்யல அதெல்லாம் அதுக்காக வேண்டி குடும்பம் எல்லாம் வேண்டான்னு சொல்லல அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கை இயல்பினான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை நல்லா தான் சொல்லியிருக்கு ஆனா அதே வள்ளுவர் தான் சொன்னார் தலைப்பட்டார் தீரத்துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்ற இவர் அதே வள்ளுவர் தான் ஒரு பீரியட்ல மாத்தி சொன்ன ஒரு லெவலில் மாத்தி பேசுறார் ஆக இது வந்து இல்லறத்துல சொல்லும்பொழுது இப்படி துறவரத்தில் சொல்லும்போது அப்படி நமக்கு லட்சியம் தெளிவாக இருக்கணும் லட்சியத்தை அடையறத்துக்கான வழியும் தெளிவாக இருக்கணும் இப்போ நான் எங்கே போறது இப்போ இன்னைக்கு நான் என்ன பேசுறதுங்கிறது எனக்கு தெளிவாக இருக்கணும் அதை எப்படியெல்லாம் சொல்லணுங்கிறதும் எனக்கு தெளிவாக இருக்கணும் அப்படி இல்லாட்டி இந்த சொற்பொழிவு எப்படி இருக்கும்னா எப்படியோ இருக்கும் சில பெரும் அதாவது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஐடியா வச்சிருந்தான் பேசணும் இல்லாட்டி எப்படி பேச முடியும் அதுக்குள்ளே வேணா நம்ம எக்ஸ்டம்பராக ஏதாவது சொல்லுவோம் அப்பப்போ அதெல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவோம் அது பகவானோட அனுகிரகம் ஆனா அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கிளாரிட்டி ஒரு தெளிவு இதைத்தான் இன்னைக்கு சொல்லணும் இந்தந்த விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பிளான் நிற்க வேண்டாமா திட்டமிடாமையா பேசுறது இப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு தெளிவு தேவை அப்ப சாஸ்திரங்கள் நான் இந்த சாஸ்திரங்கிற வார்த்தையை நான் விடவே மாட்டேன் சாஸ்திரங்கிற சொல்லுக்கு முதல்ல பொருள் சொல்லியிருக்கேன் நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து நமக்கு கஷ்டம் வராம நம்ம தப்பு பண்ணாம நம்மளை காப்பாற்றுறது சமுதாயத்திற்கும் எடுத்து கூறி அவனும் பிறரும் எல்லோருமே இன்பமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை கூறுகின்ற நூல்களுக்கு படிச்சு காப்பாத்திக்கூடத்தில் உன்னுடைய அபிப்பிராயம் என்னப்பா காவினு சொல்றேன் வச்சிருக்க சொல்லுவாப்போ கல்வி காவிமயம் ஆகிறதுன்னு சொல்றையே கல்வி காவிமயம் ஆகுறதுன்னா உன்னோட அபிப்பிராயம் என்ன காவி என்பதற்கு உன்னுடைய பொருள் யார் தெரியுது காவின்னா அது அறிவை குறிக்கிறது காவி என்பது தியாகத்தை குறிக்கிறது ஆக கல்வியில் தியாகமும் அறிவும் தேவையில்லையா இது அறிவின் சின்னம் காவி இந்த பாரத நாட்டிலே இந்த கருத்துக்கள் அது எப்படி கல்வி காவிமயமாகிறது நீ சொல்கிற இந்த வார்த்தை சாப்ரனைசேஷன் அது இங்கிலீஷில் வேற சொல்லணும் சஃப்ரனைசேஷன் அதெல்லாம் இல்லைப்பா நல்லதை சொல்லி கொடுத்தா காவியின்னா சொல்கிறது என்ன அந்நியாயம் பாருங்க இந்த நாட்டிலே சொல்கிறாங்க இப்படி ஆனால் இது நம்ம எல்லாம் நம்ம நம்ம யாரும் அதை பற்றி கவனிக்கிறது கல்வி காவிமயமா இருந்தது அது எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ப்ரெஷர் எல்லா பக்கமும் பல கோணங்களில் தாக்குதல்கள் ஆனால் ஒன்று அது அதுக்கு ஒரு சக்தி இருக்குது இந்த தேசத்துக்கு இந்த ஞானத்துக்கு ஒரு சக்தி இருக்குது அது தானாகவே வெளியில் வரும் அது வெளியில் வர்றபோது எல்லாம் பதில் சொல்லித்தான் அது நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கேள்விப்பட்டேன் அதாவது இந்த ராமரும் ராவணரும் யுத்தம் பண்ணாங்க எல்லாேருக்கும் தெரியும் ராமாயணம் தெரிஞ்ச விஷயம் இந்த தேவர்கள் இருக்காங்களே தேவர்களுக்கு ஒரு சந்தேகம் ராமன் ஜெயிப்பானா ராவணன் ஜெயிப்பானான்னு ஒரு சந்தேகம் அதனால இவங்க வந்து ராமர் வந்து ராமருக்கு தேவர்களை உதவி பண்ணலை ராவணனுக்கும் உதவி பண்ணலை நல்லவேளை ராவணன் அவங்கள கூப்பிடலை அவன் அவன் எப்பவுமே அவனுக்கு ஒரு எண்ணம் என்னென்னா தேவர்கள்லாம் நமக்கு கீழே அல்பமான ஆட்கள்ங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கு ராவணனுக்கு அதனால அவன் தேவர்களை உதவிக்கு கூப்பிடலை ராவணன் ராமர் பகவான் நம்முடைய உதவியை சொல்லலை அவர் வந்து அவரும் உட்கார்ந்து ஆனா ராமர் பக்கம் ஜெயம் ஆரம்பிக்கும் தெரிஞ்சதோ இல்லையோ தேர் அனுப்பிச்சான் எப்படி இதாகுன்னு பார்த்துட்டே இருப்பான் கொஞ்சம் இது ஸ்ட்ராங்காக தெரிஞ்சா இவங்கள அன்னைக்கே உங்களோட இதுல ரொம்ப ஈடுபாடு உண்டுங்க எல்லாம் வேஷம் புரியுறதில்ல அது மாதிரி வந்து போராடுறாங்க இப்ப வந்து ராமராவணம் நடக்கிறது எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க ஜனங்கள்லாம் யாரும் கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கை கொடுத்தா என்ன கொடுக்காட்டி போனா என்ன நம்ம முயற்சியே நான் எது எல்லாம் சொல்றேங்கறத நீங்க எடுத்துக்க வேண்டாம் பொதுவா நான் சொல்றேன் முயற்சியை பண்ணிட்டு நம்ம பக்கம் பலம் வர்ற போது தானா இந்த தேவர்கள் எப்படி வந்தாங்களோ அப்படி வருவாங்க ஜனங்கள்லாம் இல்லை கல்வி காவி மயம் சொல்றாங்க இதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா இது பள்ளிக்கூடத்துல இந்த திருக்குறள் அறத்துப்பாலை சொல்லி கொடுக்க கூடாதா எல்லாம் கிடையாது ஏன்னா வாத்தியார்கே சரியா தெரியாது அது கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் தான் இருக்கும் அதுவே அவருக்கு சரியாக புரியாது சில வைஸ் சான்சலர்லாம் வந்து எங்கிட்ட சொல்றாங்க அதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ணாமே இருக்காங்க அவர் சொல்றார் இப்படி இதுக்கு இந்த இதுக்கு இவ்வளவு பொருள் இருக்குங்களா சுவாமின் ஆமாம் யார் சொல்லிருக்கார் பரிமையல்கிறதா சொல்லியிருக்கார் அப்படியே நான் கவனிக்கவே இல்லை சிம்பிளா சொல்லி வச்சிருக்க அப்படிலாம் இருக்கு இதெல்லாம் வந்து என்னன்னா ஏதோ ஒரு பேருக்கு வ என்ன சொல் நுனிப்புடிய கா ஆழமா சொல்றதுங்கிறது வேற நுனிப்புண்டித்யம் பேரு பல்லவ கிராஹி பாண்டித்யம் ஆழமா சொல்றதுங்கிறது வேறப்பா ஏன்னா இது குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துருந்தா அதோட குவாலிட்டி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கும் இம்ப்ரூவ் ஆகக்கூடாதுன்னு பார்த்துக்கிறாங்க நம்ம தேசத்தினுடைய ஒரு விசேஷம் என்னன்னா நீ முன்னேறக்கூடாதுன்னு நான் கவனிச்சுப்பேன் நான் முன்னேறக்கூடாது நீ கவனிச்சுப்பேன் அப்படி ரெண்டு பேரும் இப்படி இருந்தோம்னா தரம் வந்து உயரும் எப்படி இருக்கும் பாரு யாரும் வந்துடப்படாது கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கும் இங்கே மேலே போய்ட்டு போகிற எவ்வளவு வந்து பொறாம அழுக்கா இருக்கும் அதனால்தான் அழுக்காரு ஏன் வள்ளுவர் மற்ற இதுக்காக சொல்லப்படாத அழுக்காருன்னு இது ஒண்ணுக்கு தான் விசேஷமாக சொல்லி வச்சிருக்காரு அழுக்காருன்னு சொல்லி வச்சிருக்காரு சரி அதெல்லாம் பிறகு பார்ப்போம் அதெல்லாம் தர்மத்தில் வரக்கூடிய கருத்துக்கள் தான் நம்ம முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது இந்த கல்வியெல்லாம் சிறுவயதுலேருந்தே வரணும் அந்த குறிக்கோள் என்னன்னு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் அவையார் எளிமையாக சொல்லிக் கொடுத்தாங்க ஈதல் அறம் தீவினையின்றி ஈட்டல் பொருள் காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் கருத்து ஒருமித்து ஞாபகம் ஆதரவு பட்டதே இன்பம் பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு இப்படி சிம்பிளா எளிமையா எல்லாம் அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நடக்குதுன்னு கேள்விப்படுறோம் இருந்தாலும் போதாது போறவே போதாது நிறைய சொல்லணும் நிறைய இடத்துல சொல்லணும் சொல்லிக்கிண்டே இருக்கணும் சொல்றது மாத்திரம் இல்ல கடைபிடிக்கணும் ரெண்டையும் விட முடியாது அதற்கு தக நிற்கு இதை பத்தி சொன்ன கல்வி காவி மயமாக வார்த்தைக்கு விளக்கமே சொல்ல தெரியாத ஆட்கள் காவின்னா அதுக்கு விளக்கம் சொல்லுங்க அவங்களுடைய அர்த்தமே வேற தப்பு தப்பா வச்சிருப்பாங்க நல்ல எண்ணத்தோடு தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க இப்போ இந்த சந்யாசிகளுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் நடத்தியான என்ன அவசியம் எல்லாத்தையும் விட்டாச்சு வீடு கிடையாது கணவன் கிடையாது மனைவி கிடையாது குழந்தை கிடையாது சொந்தக்காரங்க கிடையாது ஒருத்தரும் கிடையாது எதுக்கு ஸ்கூலு காலேஜெல்லாம் நடத்திட்டுருக்கோம் இது காவி மயம் மாறுதல் என்ன தப்பு நல்லது தானே டோட்டல் டெடிக்கேஷன் அப்படி இருந்தால் இந்த மாதிரி காரியங்கள்லாம் இவ்வளோ பெருசெல்லாம் பண்ண முடியும் அதனால் இதுலாம் பொறுப்புணர்ச்சி சமுதாயத்துல என்ன தேவை இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி அந்த பொறுப்புணர்ச்சியினால்தான் இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது அப்ப இந்த வாழ்க்கையோட குறிக்கோளை பத்தியும் குறிக்கோளை அடையறத்துக்கான நெறிமுறைகளை பற்றியும் சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிறது அதுதான் வழியை சொல்லி கொடுக்கிறது அதுகிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தூரப்போட்டு விட வேண்டும் நேற்று தர்மம் என்றால் என்ன விருப்பு வெறுப்புகளை அகற்றி சாஸ்திரங்கள் சொல்லுகிறபடி பெரியோர்கள் சொல்லுகிறபடி நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் வைத்துக் கொள்வதற்கு பெயர்தான் தர்மம் அதற்கு பெயர்தான் அறம் அதுக்குள்ள நமக்கு சில அவங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க இல்லேன்னு சொல்லல முதல்ல நம்ம கட்டுப்பாடு பண்ணும் எல்லாம் போட்டு தர்மத்தினால என்ன பயன் நிறைய சொன்னேன் நேற்றைக்கு இன்னொன்று சொல்றேன் உங்களுக்கு தர்மத்தை கடைபிடிப்பவன் தனது விருப்பு விருப்புகளை வெல்லுவதோடு மட்டுமல்லாமல் பிறருடைய விருப்பு விருப்புகளையும் வென்று விடுகிறான் ஏன்னா நான் என்ன கேட்டால் யாரும் சொல்லுவாங்க திருவள்ளுவர் சொல்றார் நீ இது பாரு இந்த வார்த்தையை நீ பாரு இல்லை இல்லை அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் நீ ஒத்துக்கலைன்னா உன்ன நான் விட்டுருவேன் அதுதான் எனக்கு ஒன் அப்போ விருப்ப வெறுப்பு ஓன் விருப்ப வெறுப்புக்கும் இங்கே இடம் இல்லை ஏன் விருப்ப வெறுப்புக்கு இடம் இல்லை இப்போ ரோட்டில் போது இந்தியாவை சொல்லப்படாது பரவாயில்லை இப்போ வந்து ரோட்டில் போகிற போது அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு நான் வந்து இடது பக்கம்தான் போகணும் ஐயத்தாப்பில் வர்றவன் அவன் இடது பக்கத்தில் தான் வரணும் இல்லை எனக்கு கொஞ்சம் வலது பக்கம் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குன்னா ஓன் ஆசைக்கு இங்கே என்னப்பா இடம் இல்லை அவனுக்கு ஆசை இருந்தால் எல்லாருக்கும் என்னன்னா யாருடைய விருப்ப வெறுப்புக்கும் பீனல் கோட்ல சட்டம் இருக்கா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் விருப்பம் சொல்ல முடியுமா கிடையாது சட்டம் போட்டுட்டாலே அது விருப்பம் கிடையாது அதை நம்ம வந்து நம்ம பண்ற அக்கிரமம் விருப்போம் கடவுளையே விருப்பம் கொடுத்துட்டோம் சிவன் பெரியதா விஷ்ணு பெரிதான் அதுலயே விருப்பம் வந்துருக்கு விருப்பு வெறுப்பினுடைய போயிருக்கு நீக்கிட்டு வாழ்றது கடைபிடிக்கிறதுனால என்ன கிடைக்கும் இன்னொன்னு சொல்றேன் தர்மத்தை கடைப்பிடிப்பவனுக்கு மனம் எளிதில் வசப்படுகிறது ஒன்று தர்மத்தை கடைபிடிப்பவனுக்கு மன வலிமை நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் கூடிக்கொண்டே வருகிறது தர்மத்தை கடைபிடிப்பவனுக்கு ஊக்கமும் உற்சாகமும் ஒரு நாளும் குறையவே குறையாது தர்மத்தோட தர்மங்கிற வார்த்தையை சொல்றேன் தூய தமிழ்ல போடணும்னாலும் போட்டுக் கொள்ளுங்கள் அறம் உள்ளத்தை வசப்படுத்துகிறது அறம் உள்ளத்தை ஒழுங்குபடுத்துகிறது அறம் உள்ளத்தை நெறிப்படுத்துகிறது அதுக்கு உழைக்கணும் நாம் இன்னொரு கருத்து சொல்கிறேன் இப்போ தினந்தோறும் நாம் வந்து ரெண்டு வேலை செய்கிறோம் ஒன்று குளிக்கிறது இன்னொன்று சாப்பிட்றது குளிக்கிறது குளிக்கிறது எதுக்காகனா உடம்புல இருக்கிற அழுக்கு போறதுக்காக குளிக்கிறோம் சாப்பிட்றது உடம்புக்கு சக்தியோடு இருக்கிறதுக்காக சாப்பிடும் அதே மாதிரிதான் இந்த தர்ம விஷயங்களை கடைபிடிக்கிறதுனால உள்ளத்துக்கு தூய்மையும் ஆற்றலும் அதிகரிக்கிறது உடலுக்கு நீராடுதலும் உணவு தருவதால் உடல் எப்படி தூய்மையாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் இருக்கிறதோ அப்படியே உள்ளத்துக்கு தர்மத்தை கொடுப்பதால் உள்ளம் தூய்மையாகவும் உள்ளம் வலிமை வாய்ந்ததாகவும் இருக்கிறது அது எப்படி சுவாமி அடுத்தது விளக்கம் வேணும் எல்லாத்துக்கும் விளக்கம் உங்களுக்கு சொல்லணும் எனக்காகவே நான் சொல்லிக்க வேண்டியிருக்கேன் அது எப்படினா நாங்க வந்து என்னுடைய லைஃப்ல நான் பார்த்ததுல சுவாமி சித்பகானந்தருக்கு ஈடு என்ன கிடையாது அது நம்ம வந்து சொல்லத்தான் போனோம் அவர் கடைசி வரைக்கும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவர் வாழ்க்கை எப்படி வச்சிருக்கணும்னு அவர் திட்டம் போட்டு வாழ்ந்தார் அப்படியே மரண பரியந்தம் இருந்தார் அவருடைய மகாசமாதி பயந்தம் அப்படி வாழ்ந்திருக்கார் நாங்கள்லாம் பிரத்யட்சமா பார்த்துருக்கிறோம் நான் கடைசி காலத்துல பார்த்துருக்கேன் ஆனா அம்பாக்கள் அவருடைய பரமசருடைய நேரடி சேட சுவாமி சிவானந்தர் அவருக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கு விவேகானந்த சுவாமிஜியுடைய புஸ்தகத்தை கிடைச்சிருக்கு ஆனா அவருடைய தர்ம அனுஷ்டானம் தான் இவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன் இவ்வளவு ஸ்தாபனங்கள்லாம் காரணம் அதுதான் அதெல்லாம் நிரூபிக்கிறது இந்த அற வாழ்க்கையினுடைய அற வாழ்க்கையினுடைய பெருமை ஈடு இணையற்று அது தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் எல்லையற்ற நன்மையை தரக்கூடிய ஆற்றல் படைத்தது நேற்றுக்கு அறத்தினுடைய தன்மையை பற்றி பார்த்தோம் மேலும் பார்க்கிறோம் அதை உங்களுக்கு லாஜிக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி அறம் வந்து உள்ளத்துக்கு பலத்தை கொடுக்கிறது அறம் வந்து உள்ளத்துக்கு வலிமையை கொடுக்கிறதுங்கிறத பார்ப்போம் பலத்தை அறம் மனசு கட்டுப்படுறதுனாலே பலம்தான் இப்போ வந்து இந்த தர்மத்தை கடைபிடிக்கிறவனுக்கு பொழுது போதலேன்னு சொல்ல முடியாது பொழுது போகலேன்னு சொல்ல முடியாது சித்வானு சுவாமி சொல்லுவார் நாங்கள்லாம் பெரிய சுவாமின்னு அன்போடு அழைக்கிறது பெரிய சுவாமி சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா நேரம் போகலேங்கிறவனும் முட்டாள் நேரம் போதலேங்கிறவனும் முட்டாள் பொழுது போதவில்லை என்பவனும் விட்டாள் பொழுது போகவில்லை என்பவனும் விட்டாள் பொழுதை சரியாக பயன்படுத்துபவனே அறிவாளி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியல யாருக்கா போன் பண்ணுவோமா அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல சரி டிவி போட்டு உட்காந்துருப்போம் டிவி தான் பார்த்துட்டு ஏன்னா அவங்களுக்கு ப்ரோக்ராமே இல்லை ஆனால் சாஸ்திரம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் டைட்டாக ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருது டைம் டேபிள் போட்டிருக்கு நம்ம தான் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை என்ன நம்மளை யாரும் கேட்குறா யாரும் கேட்கறது ஆனால் பகவான் பார்த்து கொண்டே இருக்கார் இவன் எவ்வளவு நாளாக வீணடிக்கிறான் எவ்வளோ விஷயத்தை சரி பண்ணுறான் அப்படின்னு பகவான் பார்த்துட்டே தான் நான் சொல்கிறேன் பலத்தை பற்றி சொல்லுகிறேன் இதெல்லாம் பெரியவங்க சொன்ன கருத்து தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனால மனம் வசப்படும்ங்கிறது எப்படின்னு கேட்டால் எனக்கு அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு எனக்கு தெரியும் சிம்பிள் ரீசன் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மனசு உங்கள் வசத்தில் இருக்கு அடுத்த நிகழ்ச்சி என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியலேன்னு சொன்னால் மனசு உங்கள் வசத்தில் இல்லை இப்போ ஒரு பகவான் நாமத்தை சொல்கிறோன்னு வச்சுங்களேன் இறைவனுடைய திருநாமத்தை ஓதுகிறோம் வந்து ஓம் நம ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்கிறேன் நான் நூத்தி எட்டு தடவை சொல்லணும்னு நான் வந்து மனசுல சங்கல்பம் பண்ணிக்கிறேன் சங்கல்பம் பண்ணி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஓன் நமோ நாராயணாயா ஓன் நமோ நாராயணாயு சொல்றேன் எனக்கு தெரியும் ஒரு ஒரு நான் என்ன பண்ண போறேன்னு நூத்தி எட்டு வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன் ஓன் நமோ நாராயணாய சொல்ல போறேன் அடுத்தது என்னது ஓன் நமோ நாராயணாயா அடுத்தது என்னது ஓன் நமோ நாராயணாயா அடுத்தது என்னன்னு எனக்கு தெரியும் இந்த ஜப்பமே மனச வசப்படுத்துற சாதனம்தான் அது தர்மத்தில் அது ஒரு அம்சம் அதனால் எனக்கு அடுத்த நிகழ்ச்சி என்ன இந்த மா வார நிகழ்ச்சிகள் என்ன இந்த வருஷ மாத நிகழ்ச்சிகள் என்ன இந்த வருஷம் முழுக்க நிகழ்ச்சி என்ன சாக வரைக்கும் என் ப்ரோக்ராம் என்ன அப்ராக்சிமேட்டாவது போட்டு வைக்கணும் நமக்கு சாஸ்திரம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கிறது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் என்ன எப்படி வச்சுக்கணும்னு தெரியும் எனக்கு அதில் ருச்சி வேணும் டேஸ்ட்டு வேணும் எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு வேணும் என் விரு விருப்ப தூக்கி வச்சுட்டா எனக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஈடுபாடு வந்துடுச்சுன்னு சொன்னால் கடவுள் நமக்கு தர வேண்டிய அதில் ஈடுபாடு தான் நம்ம காயத்ரி மந்திரத்தை சொல்றோம் எனக்கு தர்மத்தில் ஈடுபாட்டை கொடு கொடு குடுன்னு கெஞ்சிரும் காயத்ரி தேவிய அம்மா தாயே என்னோட மனசு தர்மத்திலேயே போகட்டும் போகட்டும் போகட்டும் தியோஜோன பிரச்சோதயா தியோஜோன பிரச்சோதயா தியோஜோன பிரச்சோதயா குடு குடுன்னு கெஞ்சிடும் அப்போ அந்த ருச்சி வரும் அது சத்சங்கமும் ஹெல்ப் பண்ணும் நல்லவங்களோட அந்த மாதிரி வாழ்றவங்களோட சேர்ந்திருந்தவங்க நமக்கு சுலபமாக போயிடும் ரொம்ப எளிமையா போயிடும் அவங்களோட நல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே மனநலம் மண் ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் அல்லது கொடுக்கத்தான் செய்யும் அப்போ தர்மங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம லைஃபை ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு பேர் தர்மம் அறம் என்றால் என்ன காலை முதல் இரவு படுக்க போகின்ற வரை எதையுமே நம்ம வந்து நேரம் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன் ஏதாவது நேரம் கிடைக்க சும்மா இருக்குது சும்மா இருக்கிறேன் திருக்குறள் எடுத்துட்டு புத்தகத்தை வச்சுக்கணும் யாராவது இருந்தேன்னா நமக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு திருக்குறளை வச்சு பாராயணம் முன்னேற்றது அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம அது நேரத்தை உண்டு பண்ணிக்கணும் சில சமயம் தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம நேரத்தை கூட உண்டு பண்ணணும் காலையில் இறை வழிபாடு செய்யணும் மத்தியானம் இறை வழிபாடு செய்யணும் சாயங்காலம் இறை வழிபாடு செய்யணும் இல்லாட்டி இப்போ வந்து ரிலீஜனே இல்லாமல் டென்ஷன் ரிமூவிங் எப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க பாவம் மதமே சம்பந்தப்படாமல் மனசை மனதை அமைதிப்படுத்துவது எப்படி பாவம் ஏ மதத்தை மதத்தை மதம் என்ன பண்ணிடுது ஒன்றும் தப்பாக பண்ணிடுது இல்லை அதில் ஒரே பூசல்கள் சண்டைகள் சண்டை போடுறது மனிதனுடைய தவறு மதத்தினுடைய கோளாறு கிடையாது அதில் இருக்கிற மனிதன் தவறு செய்தனாங்கிறதுக்காக வேண்டி திருக்குறளை படிக்கிறவன் சரியா இல்லைங்கிறத திருக்குறளைய தப்பு சொல்றது திருக்குறள் மேல தப்பு கிடையாது திருக்குறள் அதுங்களுடைய புனிதம் ஒரு நாளும் மாறாது அதை பின்பற்றுகிறவன்ட்ட கோளாறு இருக்குங்கிறதுக்காக வேண்டி அதையே கோளாறு சொல்ல முடியுமா சில பேர்லாம் முயற்சி பண்றாங்க என்ன பண்றதுன்னா வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும்னா உங்கள் சேர்லேயே அப்படியே சாஞ்சுங்க அப்படியே ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுவான் அப்படியே சொல்லுங்கள் இல்லாட்டி என்ன பண்ணுறதுன்னா ஃபிஷ் வாட்ச் பண்ணுங்கிறான் கொஞ்ச நேரம் மீன் தொட்டியவே பார்த்துட்டே இருங்க அதுக்காக மீன் தொட்டியை வாங்கி அதில் தண்ணியை ஊற்றி அதில் அந்த தீவனத்தை போட்டு அதுக்கு மீனை வளர்க்கணும் ஃபிஷ் வாட்சிங் ஃபார் மென் மென்டல் ரிலாக்ஸேஷன் ஃபிஷ் அப்புறம் இன்னொன்னு வச்சிருக்கான் டேபிள்லே என்னதுன்னா இந்த மணல் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இப்படி போட்டா இப்படியே விழுகும் இப்படி போட்டா அதை திரும்ப திரும்ப பண்ணிட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம் நமசிவாய சொல்லுங்கிறோம் ஆஹா அது மதம் அதெல்லாம் வேண்டாம் மதமே வரக்கூடாது மதமே நுழையாம மண்ணை பார்த்துட்டு இருப்பேன் எல்லாம் பைத்தியம் தான் என்ன சொல்றது அது அறிவாள் அறிவா எப்படி சொல்லுங்க எதுக்கு எல்லாம் பாவம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து அதுவும் குடிபடல கடைசியில இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா பொருளாதார வளர்ச்சிக்கான் பொருளாதார வளர்ச்சிக்காக எவனாவது பண்ணான்னா அது கடைசியில எதுல போய் முடியுது அது வந்து வேற இது சமாச்சாரம் வேறு அது மன அமைதிக்காக உள்ள விஷயங்கள் இல்ல தர்மத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய உபாயங்களை சொல்ல நான் ஆசைப்படுறேன் இல்ல தர்மம்னு சொன்னா அறம்னு சொன்னா திட்டமிட்ட சீரான வாழ்க்கைக்கு பேரு தான் அறம்னு அதை நன்றாகவே நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் காலையில படுக்கையிலிருந்து எழுந்ததுல இரவு உறங்க போகும் வரை ஆழமா மனசுல ஒரு பக்கம் சிந்தனை எல்லாம் கடவுளை பத்தி கிருஷ்ணர் கீதையில சொல்றார் அர்ஜுனன் கிட்ட அர்ஜுனா இடைவிடாத நீ செயல் அதே சமயம் என்னையும் நினைத்து தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்த என்னை இடைவிடாத நினைப்பாயாக அதே சமயம் கடமையை செய்வாயாக இந்த இப்போ இந்த சங்கீதம் பாடுறாங்க பாடுறபோது முதல்ல ஸ்ருதி போடுவாங்க ஸ்ருதி போட ஆரம்பிப்பாங்க அந்த ஸ்ருதி வந்து அஞ்சு கட்டையோ நாலு கட்டையோ அது ஒரு கட்டை கணக்கு வச்சு அதெல்லாம் போட்டு உடனே அந்த மிருதங்கத்துக்கு ஸ்ருதி சேர்ப்பாங்க அப்புறம் இவர் இவரும் ஸ்ருதி சேர்ப்பார் நிறைய பேருக்கு ஸ்ருதினா என்னன்னே தெரியாது புரிய வைக்க முடியாது பத்து பேர் இருபது ஸ்ருதியில் பாடிகிட்டு இருப்பாங்க அதனால் வந்து பின்னாடி பின்னாடி வந்து இந்த ஸ்ருதி இருக்கும் அப்புறம் இந்த வயலின் காரை அவரும் ஸ்ருதி சேர்க்கணும் அவரும் ஸ்ருதி அவரும் இது பண்ணுவார் இப்போ மிருதங்கிஸ்ட்டு யாரெல்லாம் பக்கவாத்தியமோ அவரும் இந்த இவர் கூட அவர் ஸ்ருதியை பார்த்துப்பார் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் இந்த மோர்சிங் கார் கூட எல்லாரும் அந்த ஸ்ருதி அப்புறம் தான் கச்சேரி ஆரம்பிக்கும் அந்த ஸ்ருதி இருந்துட்டே இருக்கணும் அடிக்கடி ஸ்ருதி வெளியிடப்படாது நம்மளாவது பரவாயில்ல இதெல்லாம் இந்தியாவில் இந்த இந்துஸ்தானி மியூசிக்கு கச்சேரி வந்து ஆரம்பிக்க போறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சுரு சேர்த்துட்டே அவங்க மைண்டு வந்து ஸ்ருதியிலே இருக்கணும் பின்னாடி ரெண்டு ஸ்ருதி இருக்கணும் தம்புரா அப்படியே இப்படி இப்படி வருதம் இப்படி வருது எதுக்குன்னா அந்த ஸ்ருதி ஆதாரம் அப்புறம் லயம் அப்படி இருந்தால் தான் சங்கீதத்தை ரசிக்க முடியும் விஷயம் தெரிஞ்சவனுக்கு ரசிக்க முடியும் ரசிக்க முடியும் இல்லாட்டி என்னென்னா ஒரே அப்பஸ்ருதியாக இருக்கும் எல்லாம் வந்து அப்படியே போயிடுவேன் அதில் இது அது அது ஒரு சயின்ஸு அது அது ஒரு துறை அது அப்போ எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் வந்து எப்போ அந்த ஆதார ஸ்ருதி யாருன்னா கடவுள்தான் கற்றதனால் ஆயப்பயன் என் கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனினி கற்றதனால் ஆயப்பயன் என் கொல் அவனுக்கு வேண்டுதல் வேண்டாமே இல்லை அந்த ஆதாரஸ்ரு இதுதான் தர்மம் அது மாதிரி நம்ம கடமைகளை செய்யறதும் இது அடிப்படை இருந்துட்டே இருக்கும் இது மனசுல நிறைய திரும்ப திரும்ப ஆட்டோ சஜன் கொடுக்கணும் அது பேர் தான் பேர் நான் என்னுடைய விருப்பு வெறுப்பு படி ஒரு நாளும் நடந்து கொள்ள மாட்டேன் சட்ட பின் கேக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே சொல்லிக்கணும் ஒருத்தர் பெரியவர் சொல்லுவார் அதாவது எது நல்லதோ அது நமக்கு பிடிக்கிறது நல்லதா இல்லை எது பிடிக்கிறதோ அது நல்லதா இல்லை நல்லதோ அது நமக்கு நம்ம ஊர் கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சோம் சொல்லுங்களேன் அதுல இருக்கிற விஸ்தாரமா சொல்லலை நான் இன்னும் நிறைய சொல்றதுக்கு திட்டம் வைத்திருக்கிறேன் இது ஒரு அம்சம் இங்கே ஞாபகம் டே டு டே லைஃப் ஸ்டைல் கிளீனா இருக்கணும் அது சரியில்லைன்னு வச்சுக்கிறேன் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் மனம் போன போக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னா அதுதான் மரம் அது அறம் அல்ல அறத்திற்கு அறம் அல்லது தர்மம் அல்லது அது இது நம்ம மாத்திரம் இல்லை நமக்கு டிசிப்ளின் டெவலப் ஆகணும் ஒரு நாளில் வர்றதில்ல இது ஒரே நாளில் வர்றதில்ல அதனால தான் குழந்தைகளுந்தே கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிறோம் அஞ்சு வயசு வரைக்கும் நேற்றுக்கு சொன்னால் அஞ்சு வயசு வரைக்கும் இஷ்டத்துக்கு இருக்கலாம் அஞ்சு வயசு ஆயிடுச்சு முடிஞ்சது ஆறாவது வயசு தொடங்கியாச்சுன்னு சொன்னால் அடிமை மாதிரி வச்சிருக்கணும் இதெல்லாம் செய்ய அதுக்கு எது நல்லது கெட்டதுன்னு குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் இப்போ வந்து இப்போ லேட்டஸ்ட்டு சைக்காலஜியெலாம் சொல்லுகிறது இதெல்லாம் சைல்டு அப்யூஸ்லங்கிறாங்க அதெல்லாம் நம்ம தேசத்தில் சொல்கிறது இல்லை அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறோம்னு கேட்டால் இது நல்லது இது கெட்டதுன்னு அதுக்கு என்ன ஞானம் இருக்குது அதுக்கு என்ன விவேகம் இருக்குது பெரியவங்களுக்கே என்ன இருக்குன்னு கேட்காதீங்க அது வேறு விஷயம் இருந்தால் அது அப்புறம் அது அப்புறம் பேசுவோம் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ நமக்கு பெரியவங்க சரியாக சொல்லியிருந்தால் தானே நம்ம குழந்தைங்களுக்கு நாம் சொல்ல முடியும் இப்போ என்ன அதுனா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இதை திணிக்காதீங்க எங்களுக்கு எது வேணும் வேண்டாங்க எங்களுக்கு தெரியும் என்ன நீங்க சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஒன்றும் நினைக்கல உங்க வேலையை நீங்க பாருங்கிறாங்க ஆனா அப்படி சொல்லக்கூடாது அவங்க எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோட அப்பா அம்மாக்கு நமக்கு சொல்றாங்க நம்ம அதெல்லாம் இருந்து அப்பா அம்மாவோட பொறுப்பே என்னன்னா குழந்தைகளை வந்து பதினஞ்சு வயசு முடிஞ்சு பதினாறு வயசு ஆனவுடனே கூப்பிட்டு இருந்தப்பா இதுவரைக்கும் நான் உன்ட்ட வந்து பொறுப்புணர்ச்சியோடு நான் வந்து உன்னை எப்படி திருத்தணுங்கிறதுக்காக நான் முயற்சியெல்லாம் பண்ணி உனக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன் இனிமே நான் உன் விஷயத்தில் அதிகமாக தலையிட மாட்டேன் இனிமே நீ சுதந்திரமாக வாழும் ஆனால் சொல்லிட்டேன் இத்தனை நாளாக நான் உனக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் நீ அமைதியோடு வாழணுங்கிறதுக்காக கற்றுக் கொடுத்த இனி என் பொறுப்புலேருந்து நான் விளைவிக்கிறேன் இனி நான் உங்கள்கிட்ட வந்து வற்புறுத்த மாட்டேன் இனி உனக்கு எது சரி தர்மம் அதர்மம் தெரியுதோ உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய திருக்குறளை சொல்லி கொடுத்தாச்சு அதை எப்படி வாழ்க்கையில் கடைபிடிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாச்சு இனிமே உனக்கு எது பிடிக்குதோ பண்ணுன்னு அப்புறம் சொல்லணும் நிறைய பேர் அப்ப பொறுப்பா சரியா இல்லை ஏனோ தானு விட்டுறாங்க அதுக்கப்புறம் இவன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா ஒரு சொற்பொழிவில் கேட்டேன் அதாவது ஒரு என்ன சொல்றார் அவர் வந்து ஒரு பையனை வந்து பெற்ற உடனே ஒரு அப்பா பையனை பெற்றாராம் பெற்ற உடனே அவர் என்ன பண்ணாராம் அந்த பெற்ற குழந்தை பிறந்த நேரத்தில் ஒரு தென்னை மரத்தை வச்சால் உன்னை பெற்றபொழுது நான் ஒரு தென்னை மரத்தை நட்டேன் நீயும் வளர்ந்தாய் தென்னை மரமும் வளர்ந்தது நீ அமெரிக்காவுக்கு சென்று பணம் அனுப்பிய போது தென்னை மரமும் தேங்காய்களை கொடுத்தது தென்னை மரமும் தேங்காய்களை கொடுத்தது கொஞ்சம் சொல்லிட்டு என் மீது என் உடல் மீது ஈக்கள் மொய்த்து போது நீ அங்கே இமெயிலில் மூழ்கி என்ன நீ வரவில்லை தென்னை மட்டை என்னை சுமந்து சென்றது அவள் நீ வரவில்லை தென்னை மட்டை என்னை சுமந்து சென்றது இப்படி இருக்கு இப்போ ஏன்னா அங்க போயிடுறாரு இதெல்லாம் எப்படி இல்லாமல் போயிட்டு நான் சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன் விஷயம் இதுதான் நம்ம பொறுப்பா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தர்மங்கிறது உபன்யாசம் பண்ணி புரிய வைக்கிற சமாச்சாரமே கிடையாது அது என்னெல்லாமோ அதில் தர்ம சங்கடங்கள்லாம் நிறைய உண்டு ஏகப்பட்ட சங்கடங்கள்லாம் உண்டு அதில் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அதாவது என்னென்னா இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதுதான் வழி இப்போ இந்த ட்ரைவ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம் இந்த பார்ப்பா இதுதான் ஸ்டீரிங் இதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் தான் ஆக்சிலேட்டர் இதுக்கு இதுதான் வந்து பிரேக்கு இது ஃபர்ஸ்ட்டு கீரு இது செகண்ட் கீரு தேர்டு கீரு இப்படி திருப்பினா இப்படி போகும் இப்படி திருப்பினா அப்படி வரும் எல்லாம் கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் அது அது கற்றுக் கொடுத்துட்டோம் ஆனால் டிரைவிங்கும் ஓட்டி காமிச்சு கற்றுக் கொடுத்துட்டோம் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுத்துட்டோம் ஆனால் எப்பெல்லாம் என்னெல்லாம் சுச்சுவேஷன் வரும் டீச் பண்ண முடியுமா டீச் பண்ண முடியாது நீ வந்து ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் சேலத்துலேருந்து நீ வந்து ஈரோடுக்கு போயிட்டு இருப்ப போகிற வழியில் இந்த சோழபுரம் தாண்டின உடனே சோழபுரம் தானே ஒரு சோழபுரம் தாண்டின உடனே சைட்ல ஒரு மாமரம் இருக்கும் இந்த பக்கம் ஒரு மாட்டு வண்டி வரும் அந்த லாரி வரும் அந்த சமயம் நீ வந்து இந்த பக்கம் ஒடிச்சு கீழே இறக்கிக்கணும் அந்த நேரத்தில் அவனுக்கு புத்தி இருந்தா இருக்கும் அப்ப ஒரு ஆடு வரும் ஒரு மனுஷனும் வருவான் அடிக்கிறதா மனுஷன் மேல அடிக்கிறதா இல்ல இல்ல கவர்மெண்ட் பலி கொடுக்கிற என்ன பண்றதுலயே தர்மத்திலேயே இருக்கணும் நம்ம ஆழமா தர்ம வாழ்க்கையிலே இருந்துட்டே இருந்தோம் அந்தந்த சூழ்நிலை வரும் பொழுது நம்ம மனசே நமக்கு சொல்லிக் கொடுக்கும் நான் சொல்ல இதை சொல்ற ரொம்ப அழகா சொல்ற தர்மத்துக்கு பிரமாணம் என்ன அப்படி சொல்லும்பொழுது தர்மனு சொல்லி கொடுக்குறார் வேதம் முதல் பிரமாணம் வேதத்தை ஒட்டி ரிஷிகள் எழுதிய ஸ்மிருதிகளும் இரண்டாவது பிரமாணம் அதை காட்டிலும் மூன்றாவது பிரமாணமாக இருப்பது பெரியோர்களுடைய வாழ்க்கை நான்காவது பிரமாணம் அதை கடைப்பிடித்ததனால் உன்னுடைய பக்குவப்பட்ட மனமும் உனக்கு பிரமாணம் கண்டிஷன் இருக்கு இந்த நாம் பின்பற்றி அதனால எனக்கு வந்த பக்குவத்தினால ஏற்படுற என் மனசும் நான் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது ஆதாரம் ஆத்மநஸ்து ரேவ இப்படி நிறைய இருக்கு சிஷ்டாச்சார பிரமாணம் ஆத்மனஹா துஷ்டி என் மனசும் பிரமாணம் எப்போ இந்த மூணையும் அடிப்படையாக கொண்ட மனசுதான் பிரமாணம் ஆக தர்மத்தை வந்து என்ன சொல்ற சுவாமி அறத்தான் வருவதே இன்பம் வச்சிருக்கார் அறத்தை அவரே விளக்கி சொல்ற அறன் வலியுறுத்தல் சொன்ன திருவள்ளுவர் அவரே விளக்கி சொல்றார் இல்லறத்துல என்னெல்லாம் இருக்கு இருபது அதிகாரம் இருநூறு குரல் இல்லத்திலிருந்து செய்ய வேண்டிய அறம் என்ன அப்புறம் இல்லத்தை துறந்து மேற்கொள்ள வேண்டிய அறம் என்ன அந்த அறத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன் ஆக இந்த அறம்ங்கிறது அதுல நூத்தி நாற்பது இதுல ஒரு இருநூறு முன்னூத்தி இதுல ஒரு நாற்பது முன்னூத்தி எண்பது ஆயிரத்துலாம் பார்த்தோம்னா இத்தனை குரலும் அறத்துக்கு விளக்கமாக அமைகிறது அறத்தான் வருவதே இன்பம்னு தெரிஞ்சுகிட்டா மாத்திரம் போற இது தலைப்பு இந்த அறத்தான் வருவதே இன்பத்தினுடைய விளக்கங்கள் நிறைய இருக்கு அந்த அறத்தில் இருக்கிறவனுக்கு இருக்கிற உறுதி அவன் எப்பவுமே அந்த தர்மத்தை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால மனசில் நிறைய சக்தி வர ஆரம்பிக்கிறேன் அந்த ஊக்கமுடைமை மடியின்மை அந்த ஆழ்வினை உடைமை இதெல்லாம் அவனுக்கு வந்து இயல்பாக ஆகிவிடுகிறது உற்சாகம் வந்து விடுகிறது ஏன்னா அவன் யாரையும் யாருடைய கமெண்ட்ஸையும் பார்க்கறது இல்லை தர்மசாஸ்திரம் பெரியவங்க அதை தவிர மற்றவங்களுடைய ஜனங்களுடைய வந்து அபிப்பிராயங்கள் நம்ம இதெல்லாம் அவன் என்ன நினைப்பான் இப்படி என்ன நினைப்பான் சொசைட்டி என்ன நினைக்கும் அதை பத்திலாம் அவனுக்கு சொசைட்டி எனக்கு சாப்பாடா போடும் சொசைட்டியை மனசுக்கு நிம்மதியாக கொடுக்க போறது சொசைட்டிக்கு என்ன வேலை இவன் என்ன பண்ணான் அவன் என்ன பண்ணான்னு பார்த்துட்டு இருக்கிறதான சொசைட்டியோட வேலை சொசைட்டியை பார்த்தா நான் மனசாந்தியோட வாழ முடியுமா ஆனா சொசைட்டியை மதிக்கிறேன் ஆனா சொசைட்டியோட தப்பான அபிப்பிராயங்களுக்குலாம் நான் மதிப்பு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி தர்மத்தை பின்பற்றுதல் நான் இதுக்கு விளக்கமாகவே நான் இந்த அரண் வலியுறுத்தல் குரல்களுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல விரும்புகிறேன் அந்த பத்து குரலுக்கும் விளக்கம் சொல்லி இந்த கருத்துக்களை மேலும் விளக்க விரும்புகிறேன் இது இன்னும் நிறைய ஆழமான கருத்துக்கள் உண்டு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்குனர் இந்த அரண் வலியுறுத்தல் என்ன தெரியுமா தர்மம் வலினா சக்தி உறுத்துதல் உறுத்தல்னா உள்ளத்தில் பதியும் வண்ணம் விளக்கி கூறுதல் வலினா வற்பு வலியுறுத்தல்னா வற்புறுத்துறதுன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு பெரியவங்கள்லாம் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள்னா தர்மத்தோட சக்தியை மனிதனுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கற தர்மத்தோட சக்தியை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பத்து குரல் அறத்தின் வலினா உங்களுக்கு தெரியும் வலினா ஆற்றல் ஆக அறத்தினுடைய வலிமையை உயிர் மக்கள் விளங்கிக் கொள்ளும் வண்ணம் விளக்கி கூறுதல் உள்ளத்தில் பதியும் வண்ணம் உர்த்ததல் அப்படி சொல்லியிருக்குது அது தர்மத்தோட சக்தி என்னங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறோம் தர்மம் பேசி அதை புரிய வைக்க முடியாது அதை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தர்மமான வாழ்க்கை வாழ்கிற பொழுது இங்கே ஆசிரமம் வந்தீங்கன்னா இங்கே வந்து அதுக்கு ரொட்டீன் இருக்கு காலையிலேருந்து என்ன பண்ணணும் இங்கே ஆசிரம வாழ்க்கையில் முறை இருக்கு காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் ஸ்நானம் பண்ணி கோவிலுக்கு போகணும் பிரேயர்ல சேர்ந்துக்கணும் அதுக்கு பிறகு முடிஞ்சதுக்கு பிறகு ஏதாவது பாராயணங்கள்லாம் அவங்கவுங்க பண்ணலாம் ஏதோ ஜப்பம் பண்ணலாம் அதுக்கு பிறகு அவங்க அவங்க பணிகளுக்கு வரணும் பணிகளை எல்லாம் ஒழுங்கா செய்யணும் உணவு நேரத்துக்கு போகணும் உணவு சாப்பிட்ற போது ஒழுங்கா இருக்கணும் எல்லாம் தர்மம் ஹோல் மார்னிங் டு நைட் தர்ம வாழ்க்கை தான் இங்க ஆனா அதை ரசிக்கணும் அதை என்ஜாய் பண்ணணும் ஐயோ தலைவீதியே மாட்டின்றோமே நினைக்கக்கூடாது ரொம்ப ரசிக்கணும் அந்த அடுத்த வேளை வந்தாச்சு இன்னும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு இன்னொரு பாக்கியம் நல்ல பாக்கியம் இன்னைக்கு அப்போ வந்து சாப்பிட்ற போது மந்திரம் சொல்லி சாப்பிட்றோம் அது முடிஞ்ச உடனே திரும்ப கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கிறோம் பிறகு பணிக்கு வரோம் பணிகளை எல்லாம் செய்கிறோம் மாலை நேரம் வருகிறது மீண்டும் வழிபாட்டுக்கு போகிறோம் நல்ல விஷயங்களை கேட்குறோம் அமைதியாக உறங்குறோம் இதுதான் தர்மம் இதில் என்னெல்லாம் இருந்தாலும் அப்படியெல்லாம் இருந்தாலும் நம்ம அதை வந்து இந்த இதுதான் காப்பாற்றுகிறது ஆசிரமங்களை காப்பாற்றுவது தனி மனிதனை காப்பாற்றுவதெல்லாம் என்னன்னா செல்ஃப் டிசிப்ளின் பண்ணிக்கிறதுக்கு நினைச்ச நேரத்துக்கு சாப்பிடறது நினைச்ச நேரத்துக்கு தூங்குறது கண்டபடி பேசுறது என்ன வேணாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது எப்படி வேணாலும் பிஹேவ் பண்றது அப்படின்னா என்னென்ன மாட்டுக்கும் மாட்டுக்கும் கழுதிக்கும் உனக்கு என்ன பெரிய வித்தியாசம் இன்னொரு பசுபிசமான இதனுடைய பொருள் உணவு உண்பது உறக்கம் கொள்வது அச்சப்படுவது என்னெல்லாமக்கம் செய்வது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அனைத்து உயிர்களும் உண்ணுகின்றன அனைத்து உயிர்களும் உறங்குகின்றன அனைத்து உயிர்களும் அச்சப்படுகின்றன வேறொரு உயிரை பார்த்து அச்சப்படுகிறது அனைத்து உயிர்களும் இனப்பெருக்கம் செய்கின்றன இது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது மனிதனுக்கும் இது பொதுதான் இருப்பினும் மனிதன் சிறப்பறிவால் பகுத்தறிவால் சிறப்படைகிறான் அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி அவன் வாழ்வாங்கு வாழவில்லை என்றால் அவன் இந்த மிருகத்திற்கு ஒப்பானவனே அப்படின்னு ஸ்லோகம் சொல்லுகிறது அதுக்கே இன்னொரு ரீடிங் தர்மத்தினால் மனிதன் சிறப்படைகிறான் புத்தின்னு சொன்ன முதல்ல இரண்டாவது சொல்ற தர்மத்தினால் மனிதன் சிறப்படைகிறான் தர்மத்தை விட்டுவிட்டால் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் இல்லை மற்ற உயிர்களுக்கும் வேறுபாடு இல்லை எனவே அறமே உயர்ந்தது ஆஹா அறத்துக்கு அவ்வளவு ஆழம் தன்மை இருக்கு வாழ்க்கையை ஒழுங்கா சீரிய முறையில வைத்துக் கொள்ளுவதுதான் அறம் இன்னொரு ஸ்லோகம் சொல்லுகிறேன் அதையும் சொல்லிடுறேன் தர்மத்துக்கு சுருக்கமா விளங்க நிறைய தர்மசாஸ்திரம் ரொம்ப பெருசு ஒரு ஒரு சூத்திரமே இருக்கு ஜெய்மினி சூத்திரம் என்று சொல்லுகிறது ஒரு நூல் சொல்லுகிறது நீ வேதத்தை படிக்கணும்னா எதுக்குன்னு கேட்கறான் சிஷியன் உடனே கேள்வி பதில் மாதிரி நீ மந்திரங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் மந்திரங்களை எதற்காக மனப்பாடம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான் சீடன் மந்திரங்களை மனப்பாடம் செய்தால் தான் பொருள் தெரிந்து கொள்வதற்கு ஏதோ இருக்கும் திருக்குறளை மனப்பாடம் செய்தால் தான் திருக்குறளுக்கு பொருள் தெரிந்து கொள்ளும் இந்த குரல் அப்படி சொல்லியிருக்கு அந்த குரல் அப்படி சொல்லிருக்கு உடனே ஒப்பிட்டு பார்க்க முடியும் இதில் என்ன முரண்பாடு இருக்கு முரண்பாடு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் நீ முதலில் மந்திரங்களை மனப்பாடம் செய்க மனப்பாடம் செய்வது எதற்காக கேள்வி மனப்பாடம் செய்தால் பொருள் தெரிந்து கொள்வது எளிதாக இருக்கும் பொருள் தெரிந்து கொள்வது எதற்காக பொருள் தெரிந்து கொண்டால் அதன்படி நீ நன்றாக செயல் தோதாக இருக்கும் எதற்காக செயல் வேண்டும் நீ உலகத்தில் அமைதியாக வாழ்வதற்காக அப்படி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஜெய்மினி தர்ம மீமாம்சா பூர்வ மீமாம்சா சூத்திரத்தில் இருக்குமத்தை பற்றி ஆராய்ச்சியை மேற்கொள்வோம் எத்தனை சூத்திரம் இருக்கு தெரியுமா பன்னெண்டு புக்கு இருக்கு வால்யூம் வால்யூமா பன்னெண்டு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சூத்திரங்கள் நிறைய ரிச்சுவல் போர்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் இருந்தாலும் விஸ்தாரமான ஆராய்ச்சி அறத்தை பற்றி ஆராய்ச்சி அறம் என்றால் என்ன இதுக்கெல்லாம் எத்தனை விதமான எதிர்ப்புகள் எத்தனை விதமான விசாரங்கள் நல்லா பண்ணிருக்காங்க அந்த எதிர்ப்புகள் இருந்ததுனாலதான் அது வளர்ந்தது அதுவும் ஒரு காரணம் எதிர்ப்பும் மறைமுகமான ஒரு காரணம் தான் வளர்றது அது சுருக்கமா இன்னொன்னு சொல்றேன் ஒரு பெரியவங்க சொன்னாங்க நீ தர்மசாஸ்திரம் நிறைய இருக்கப்பா எல்லாத்தையும் படி கேட்டுக்கோ ஆனா சுருக்கமா ஒன்று சொல்றேன் உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ அதுதான் அந்த சொல்றோம் இல்லையா சுருக்கமா ஒரு ஆதாரமான ஒரு விஷயம் சொல்றேன் புரிஞ்சுக்கோ மத்தவங்க உனக்கு என்ன செய்ய கூடாது நீ நினைக்கிறையோ அதை அறம்னா உனக்கு என்ன செய்யணும் நீ நினைக்கிறையோ நீ அது மத்தவனுக்கு செய் ஆனா இது மொத்தமா என்ன சொன்னாங்கன்னா மத்தவங்க உனக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நீ நினைக்கிறையோ அதை நீ மற்றவங்களுக்கு செய்யாது வள்ளுவர் தான் சொன்னார் அறங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்ற இனிது நீ தர்மமே பண்ணட்டாலும் பரவாயில்லப்பா அதர்மம் பண்ணாம இருவள்ளுவர் அறங்கூறான் அல்ல செய்யணும் அப்படி செய்ய பண்ணக்கூடாது அர்த்தம் இல்லை நீ வந்து தர்மம் பண்றையோ இல்லையோ தயவு செஞ்சு ஊருக்காக சொல்றேன் அக்கரம் மாத்திரம் பண்ணாதப்பா கண்ணாங்கிற திருவள்ளுவர் நான் சொல்ல திருவள்ளுவர் சொல்ற அப்போ அந்த ஸ்லோகம் இப்படி சொல்லிருக்கேன் அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டாதான் எனக்கு திருப்தி தர்மத்தை நல்லா காது கொடுத்து கேளு பெரிய கிட்ட தினம் அறத்தை கேளு அறம் தான் என்னன்னு கேட்டுக்கிட்டே இரும சர்வஸ்வம் ஸ்ருத்வா செய்வாவதாரியதாம் கேட்டதெல்லாம் நல்லா மனசுல பதிய வச்சுக்கோ ஆனா சிம்பிளா உன் சொல்லி கொடுக்குறேன் தர்மத்துக்கு தர்மத்தை நன்கு புரிந்து ஒரு அடிப்படையான ஒரு கருத்தை சொல்றேன்பா கேளு என்னதுன்னா ஆத்மன பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரே உனக்கு பிரதி கூலமான விஷயங்களை பிறருக்கு செய்யாதே அப்படி சொல்லியிருக்கு இதெல்லாம் அறத்துக்கு விளக்கத்தை சொல்லுகிறோம் இன்னும் நிறைய இருக்கு அந்த தர்மத்தை பற்றி சொல்லும் போது இந்த சூத்திரம் சொல்லுகிறது அதாத்தோ தர்ம ஜிசா இனி மந்திரங்களை மனப்பாடம் செய்து விட்டதால் அறத்தை பற்றிய ஆராய்ச்சியை பக்தி பூர்வமாக தொடங்குவோம் இறை வழிபாட்டோடு தொடங்குவோம் என்று தொடங்குது. தர்மம் என்றால் என்ன அப்படிங்கற கேள்வி. எது உன்னை எந்த கருத்துக்கள் உன்னை தூண்டி இதை செய்யாதே இதை செய் என்று சொல்லுகிறதோஅதற்குப் பெயர்தான் அறம். தர்மத்துக்கு லக்ஷம் சொன்னாங்க. சோதனாலக்ஷணार्थோ தர்மஹ் இது தூண்டி செயல்படுத்துதுன்னா நீ இதை செய் இதை செய்யாதே. சத்யம் வத தர்மம் ચර நமாகум સમஷ்ணியат இதெல்லாம் செய்யாதே நினைக்க தகுந்தது எது பேச தகுந்தது எது செய்ய தகுந்தது எது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதான் தவற விட முடியும் ஆகையினால கல்வி இரண்டு எது சரியோ அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எது தவறோ அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் தவறை தெரிந்து கொள்வது அதை விடுவதற்காக எது சரி என்று தெரிந்து கொள்வது கடைபிடிப்பதற்கா தர்மம் வந்து வடிவத்தில் இருக்கிறது வள்ளுவர் சொல்லுகிறார் தர்மம் என்ன கொடுக்கும் தர்மம் வந்து அறம் என்ன கொடுக்காது அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு என்ன உயிருக்கு இருக்கிறது உயிருக்குன்னா என்ன பாருங்க அதெல்லாம் கவனம் மனிதனுக்குங்கிறதுக்கு உயிர்க்குங்கிற வார்த்தை அழுத்தமா சொல்றார் ஜீவனுக்கு உள்ளத்தை உடல்ல உறைகின்ற இந்த ஜீவனுக்கு புண்ணியம் செய்வதை காட்டிலும் அறச் செயல்களை காட்டிலும் என்ன நன்மை ஆகி ஆக்கம் இன்பத்தை ஆக்கி தருவது நிறைவை ஆக்கி தருவது ஆக்கம் ஆக்கம் என்று சொன்னால் ஆகி வருவது ஆக்கம் என்ன ஆகி வருவது இன்பமாகி வருவது இன்பத்தை ஆக்கித் தருவது அமைதியையும் நிம்மதியையும் நமக்கு ஆக்கி தருவது ஆக்கம் அந்த ஆக்கத்தை கொடுக்கக்கூடியது என்னதுன்னா அறத்தின் ஊங்கு ஊங்குன்னா காட்டிலும் அறத்தை காட்டிலும் உயிர்க்கு ஆக்கம் எவனும் என்ன இன்பத்தை தரக்கூடியது என்ன இருக்கிறது ஆனால் என்ன தரும் சுவாமி அப்படின்னா சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் சிறப்பு ஈனும் சொன்னதா ரொம்ப அழுத்தம் செல்வமும் இனும்னு ரெண்டாவது வரி ரெண்டாவது கருத்து சிறப்பு ஈனும்னு சொன்னா இந்த மனித பிறவிற்கான சிறப்பை கொடுக்கும் சிறப்புங்கிறதுக்கு பெரியவங்க கொடுக்கிற கருத்து முக்தி வீடு பேர் மோட்சம் கிடைக்கும் மோக்ஷம்னா என்ன அர்த்தம்னா எந்த சூழ்நிலையிலும் பேலன்ஸ் தவறாம இருக்கிற மைண்டினுடைய பேலன்ஸை போயிடக்கூடாது நம்ம சொல்றோம் இல்லையா பேலன்ஸ் போயிடுத்து இந்த சம்ஸ்கிருதத்தில் வைகுண்டம் சொல்றோம் இல்லையா வைகுண்டம் வளைஞ்சிருக்கிறது அர்த்தம் வளையாதது வைகுண்டம் எனப்படுகிறது மனதின் சமநிலையே வைகுண்டம் எனப்படுகிறது மனசு வந்து நேர்மையாக இருக்குது அது மனசில் வந்து இந்த பேலன்ஸே தவறுறது நமக்கு அடிக்கடி என்ன ஆகுதுன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு சஞ்சலம் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நம்முடைய உள்ளத்தை சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும் சஞ்சலம் சஞ்சலம் சஞ்சலம் அதில் சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் தர்மத்தை பிடிச்சுக்கோ இது இன்னொரு விசேஷம் என்னென்னா நம்முடைய தேசத்தில் கடவுளை காட்டிலும் உயர்ந்தது தர்மம் சில மதங்கள்ல தர்மத்தை காட்டிலும் கடவுள் உயர்ந்தவர் நீங்க உங்களுக்கு இன்னொரு விசேஷம் தெரியாது தர்மத்துக்கு அழுத்தம் கொடுக்கிற பூர்வ மீமாம்சாதிகள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காங்கிற கருத்தையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேதத்தின் கர்மகாண்டத்தை ஏற்றுக்கொண்டுள்ளவர்கள் நல்லா ஆழமா படித்தா அதெல்லாம் தெரியும் படிக்கணும்னு சொல்றாங்க சும்மா மீமாம்சைன்னா விசாரம் பண்றதுக்கு அதெல்லாம் சொன்னேன் ஆனால் உண்மையிலே அவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் தர்மத்துக்கு முக்கியத்துவம் தருபவர்கள் ஆனால் ஈஸ்வரனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வைதிகர்கள் நிரீஸ்வரவாதிகள் யாருக்கா தெரியுமா இந்த செய்தி எல்லாம் நிறைய பேர் தெரியவே தெரியாது வைதிகனாக இருந்து கொண்டு நிரீஸ்வரவாதியாக இருக்கிறார்கள் அந்த காலத்தில் இப்பெல்லாம் அப்படி இல்லை கர்மகாண்டிகள் ஒ நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க தர்மம் தான் உயர்ந்தது கடவுளை காட்டுன்னு உயர்ந்தது கடவுள் தர்ம ரூபமாகவே இருக்கிறார் என்பது நம்முடைய பெரியவங்களுடைய அபிப்பிராயம் கட்டோபரிஷத்தில் ஈஸ்வரனுக்கே தர்மஹான் பேர் அனுரேஷர்மான் என்று வேதம் சொல்லுகிறது ஆக கடவுளுக்கே தர்மம்னே பேர் ஆக தர்மங்களுக்கு இன்னொரு வார்த்தையை சொல்லிவிடுறேன் இத்தனை நாளாக சொல்லவே இல்லை ரெண்டு நாளாக சொல்லல் தர்மங்கிற வார்த்தைக்கே தர்மங்கிற சொல்ல சமஸ்கிருதத்தில் இருக்கு அது தாங்குவது அர்த்தம் திரு தாரணே தாங்கிறது அர்த்தம் எதை தாங்குகிறது மனசாந்தியை தாங்குவது மனதின் அமைதியை தாங்குவது எப்பொழுதும் அமைதியை தாங்குவது அறத்தை பின்பற்றுபவனுக்குத்தான் எதையும் தாங்கும் இதயம் ஏற்படும் போடலாம் அறத்தை உண்மையாக பின்பற்றுபவனுக்குத்தான் அதையும் போடணும் வரிய அறத்தை உண்மையாக பின்பற்றுபவனுக்குத்தான் தன்னெஞ்சு அறிவது பொய்க்காமல் உள்ளத்தால் பொய்யாத ஒழுகின் அப்படி இருப்பானே ஆனால் எதையும் தாங்கும் இதயத்தை பெறுவான் அப்படி எல்லாம் சொல்லல ஆக வள்ளுவர் சொல்றார் சிறப்பு ஈனும் சிறப்பு ஈனும்னா என்ன அர்த்தம் மோட்சத்தை கொடுக்கும் பா தர்மம் சரி மோட்சம் இருக்கட்டும் சுவாமிஜி நடைமுறை வாழ்க்கையில் ஏதா கிடைக்குமா தர்மத்துக்கு ஏதா பண்ணினா அப்படின்னா ஆதுவும் வரும் அப்படின்னா செல்வமும் செல்வமும் எத்தனையோ செல்வம் இருக்கு வெறும் பொருட்செல்வத்திலேயே கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடாது பொருட்செல்வம் மாற்றம் இல்லை இது வந்து எத்தனையோ செல்வம் இருக்கு அன்பு செல்வம் பண்பு செல்வம் இதெல்லாம் தமிழ்ல இதெல்லாம் பேர் நிறைய இருக்கு இல்லையா பொருள் இந்த செல்வம் பொருட்செல்வத்தை மாத்திரம் சொல்லல சொல்ல போனா மன தூய்மையும் கொடுக்கும் எல்லாத்தையும் என்னதான் கொடுக்காது வள்ளுவர் சுருக்கம் சொன்னார் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு இந்த இந்த ஜீவனுக்குங்கிற வார்த்தையை சரியான இடத்துல போடுவார் திருவள்ளுவர் என்னென்பென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு வாழும் உயிர்க்கு அது என்ன ஆழம் தெரியுமா அதுக்கு விளக்கங்களை படிச்சா அப்படில நம்ம நினைச்சிட்டு இருப்போம் என் அன்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு இது அப்படிதான் நம்ம படிப்போம் ரெண்டு அப்படியே படிச்ச படிச்சிருக்கோமா அதனால என் அன்ப ஏனையன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு என்ன அர்த்தம்னா என்னன்னா தெரியாது நம்பருப்பா ஒன்னு ரெண்டு அறிவு அந்த குரலுக்கு அது பொருள் இல்லை அந்த எண்ணென்ப எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு வாழ்க்கை உயிரோட்டத்தோடு இருக்க வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு கணப்பொழுதும் உயிரோட்டத்தோடு இருக்க வேண்டுமானால் நீ இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் நன்கு கற்க வேண்டும் என்று அதற்கு பொருள் எண் என்பது இலக்கணத்தை குறிக்கும் எழுத்து என்பது இலக்கியங்களை குறிக்கும் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் நன்கு அறிந்தால்தான் உன் வாழ்க்கை சிறக்கும் அதுக்கு பொருள் அப்புறம் இன்னொரு பொருள் என்பங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க தர்க்கசாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம்னா என்ன இது வந்து இந்த அளவியல் நூல் ரொம்ப தூய தமிழில் சொல்லணும்னா யாருக்குமே புரியாது தூயத்தமிழ் அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை ஜனங்களுக்கு அளவியல் நூல் பிரமாண இயல்பாங்க சம்ஸ்கிருதத்தில் சம்ஸ்கிருதம் மணிப்பிரவாட பாஷையில் சொன்னால் பிரமாணவியல் அப்படிம்பாங்க அளவையியல் காட்சி அளவை கருதல் அளவை நமக்கு நீட்டல் அளவை தான் தெரியும் முகத்தல் அளவை தான் தெரியும் அது வந்து போட்டிருப்பாங்க டைரியில் முன்னாடி இது காட்சி அளவைனா பிரத்யட்ச பிரமாணம் கருதல் அளவைனா அனுமான பிரமாணம் அந்த அளவையில படிக்கிறது தான் எண்ணுங்கிறது குறிக்கிறது அப்புறம் இலக்கியத்தை குறிக்கிறது எழுத்து என்பது எதுக்கு இதை சொல்ல வந்தேன் வள்ளுவர் உயிர்க்குங்கிறத அழகாக பயன்படுத்துவாருங்கிறதுக்காக அதாவது இந்த திருக்குறளில் என்னதான் இல்லை திருக்குறளில் என்னதான் இல்லை அது அது வந்து பார்த்தா இத்திருந்து இருக்க ஒன்றரை ஒன்றரை வரி இருக்குது ஆனால் வந்து வந்து குரல் ஆனால் அது வந்து என்னது வையமளந்தானே தாலேலோ பெரியாழ்வார் பாடின மாதிரி விஷ்ணுவை வந்து பெரியாழ்வார் பாடுறார் மாணி குரலனே தாலேலோ வைய மலந்தானே தாலேலோ வாமனாவதாரத்தையும் திருவிக்ரமாவதாரத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லுவார் வள்ளுவரும் உலகளந்தான் உலகலந்தான்னு சொல்லுவார் ஒரு இடத்துல சொல்லுவார் ஆக திருக்குறளுக்கு அவ்வளவு பெருமை இருக்கு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஆக்கம் எவனோ உயிர்க்கு அதாவது அறத்தினுடைய பயன் சொல்லப்பட்டிருக்கிறது அறம் உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மையையும் தரும் உனக்கு மேலான முக்தியையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அறம் என்று இந்த குரல சொல்லப்பட்டிருக்கு பெரியவங்க சொன்னாங்க அறம் வந்து எப்படி உலக வாழ்க்கைக்கு கொடுக்கும் அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க கல்வி மனிதனுக்கு பணிவை கொடுக்க வேண்டும் பணிவை கொடுக்கவில்லை என்றால் அந்த கல்வி முழுமையான கல்வி அல்ல கல்வி மனிதனுக்கு பணிவை தருகிறது பணிவு மனிதனுக்கு தகுதியை உருவாக்குகிறது தகுதியினால் மனிதன் பொருளை அடை அடைகிறான் பொருளினால் அறம் நிகழ்கிறது அறத்தால் இன்பம் நிகழ்கிறது அப்படி ஒரு கருத்து சொன்னாங்க நிறைய தர்மத்து எவாறு வித்யா ததாதி வினயம் கல்வி மனிதனுக்கு பணிவை தருகிறது வினயா தியாதி பணிவினால் மனிதன் தகுதி இவன் சரியான நல்லா படிச்சிருக்கான் அடக்கமா இருக்கான் ஊருணி நீர் நிறைந்தான் அதனால என்ன அதனால இன்பம் கிடைக்கிறது தனாத் தர்ம ததம் தனாத் தர்ம ததா சுகம் இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கு என்னன்னா ஒழுக்கமா இருந்தா எல்லாம் செல்வத்துக்காக ஒழுக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால வள்ளுவர் சொன்னார் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீ வந்து பொய்யே இல்லாம ஒழுக்கமா இருந்தியானா எல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும்பா நம்பு வீண் போகாது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அதுல வந்து விசுவாசமே ஒழுக்கமா இருந்தா எல்லாரும் நம்மளை புழைக்க தெரியாதவன்னு சொல்லிடுவானோன்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க நம்மளை புழைக்க தெரியாதவன்னு சொல்றான் பாருங்க அவன் வாழ தெரியாதவன் வாழ தெரியாதவன் தான் இன்னொருத்தனை புழைக்க தெரியாதவன் சொல்லுவான் எப்படி வாழணும்னு தெரிஞ்சிக்காம வா வந்து இந்த மாதிரி சாமியார் சொல்லுவார் கேட்க நல்லா தான் இருக்கும் என்ன எல்லாம் அப்படியே காதில் வாங்கி எழுதி வச்சுக்க பேசாம திருவள்ளுவரே சொல்லி இருக்காரு தெரியுமா ரெண்டு குரல் அப்படி உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றம் கல்லாதார் அறிவிலாதார் என்ன பொருள் உரைவது உலகம் அவ்வது உரைவது இந்த குரலை எல்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லி ஏன்னா நம்ம நல்லவன் ஆயிடக்கூடாது அவனுக்கு ஒரே நல்ல எண்ணம் தர்மமா போயிட்டா நான் என்ன பண்றது எனக்கு அப்புறம் கம்பெனி போயிடுமே இல்ல பாருக்க தெரிஞ்சுக்கோ அவர் இதை சொல்லியே பொழைச்சிட்டு இருக்காருமா நம்மளே சொல்லுவான் என்ன வேணாலும் கமெண்ட் வரும் அவர் இதை சொல்லியே பொழைச்சிட்டு இருக்காரு தெரியுமா உனக்கு அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பொழைக்க தெரியலேன்னு நம்மளை பார்த்து ஏளனம் செய்கிறவர்கள் வாழ தெரியாது எப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழணும்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் இந்த இப்படி சொல்லி சொல்லித்தான் நம்ம வந்து திருக்குறளுடைய பெருமையவே கெடுத்துட்டாங்க திருக்குறளுடைய பெருமையை வாழ்ந்து காட்டணும் இல்லையா வாழாம எப்படி திருக்குறளுடைய பெருமையை விளக்குறது ஒரு பெரியவர் சொன்னார் ரொம்ப அழகான கருத்து எனது வள்ளுவன் தனை உலகினுக்கே தந்து இது நமக்கு தான் நமக்கு இந்த தற்கெருமை தான் நிறைய உண்டு வள்ளுவன் தனை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அண்ணாச்சி உங்களுக்கு எவ்வளவு குரல் தெரியும்னா அதெல்லாம் கேட்டாய் திருக்குறள் எவ்வளவு தெரியும் அப்படின்னு கேட்டா தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காதீங்க இந்த பாட்டு ஏதோ உனக்கு தெரியும் வள்ளுவன் தனை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு செந்தமிழ்நாடென்னும் போதிநிலே இன்ப தேய் வந்து தேன் வந்து பாயுது காதிலே எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே அதன் முந்தைய முந்தைய ஆண்டுகள் முடிந்ததும் அதை படிக்காமல் இருப்பதும் எவ்வளவு குரல் தெரியும் அதுக்குதான் இந்த பெரியவர் சொன்னார் ரொம்ப அழகா சொன்னார் இதை எப்படி படிக்கணும் வள்ளுவன் தனை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழை நாடு நீ நாடு இரு வள்ளுவன் தனை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழை நீ நாடு நீ சும்மா தமிழ்நாடுன்னு சொல்லி ஊர்ல பெருமை அடிக்கிறதுக்காக இல்லை நீ வாழ்ந்தான தானா எல்லாரும் வருவாங்க ஆக திருக்குறள் நெறிப்படி இந்த நாட்டிலே மக்கள் வாழ்கிறார்களாமே அவர்களெல்லாம் சந்திக்க வேண்டும் வருவாங்க திருக்குறள் எத்தனையோ மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அதனால தான் தெய்வப்புலவர்னு சொல்கிறோம் தெய்வப்புலர் நம்மளால் இப்படி ஒரு பாட்டு எழுத முடியுமான்னா ரெண்டு வரி வந்தால் மூணாவது வரி சரியாக வராது அது படிக்கவே சரியாக வரமாட்டேங்க நிறைய பேருக்கு நீங்கள் அனைவரும் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொல்ல வேண்டுங்கிறான் என்ன சொல்கிறது நீங்கள் அனைவரும் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொல்ல வேண்டும் என் தமிழே உனக்கா இந்த கே ஏர்போர்ட்ல எல்லாம் இருக்கிற போது ஏர்போர்ட் டிவியெல்லாம் நான் ஜாஸ்தி பார்க்கறது இல்லை அப்பப்போ இந்த ஏர்போர்ட்டில் போற போது அங்கே தமிழ்ல தமிழில் தமிழில் பேசுவாங்க கேட்கறதுக்குள்ள போரும் தயவு செஞ்சு இங்கிலீஷ்லேயே பேசினா போரும்னு தோணும் அப்படித்தான் தமிழ் பயணிகளின் அன்பான கவனத்திற்கு இல்லை கனிவான கவனத்திற்கு அப்படி சொல்லி அது வந்து அந்த சொல்றேன் லானாவுக்கும் வித்தியாசம் தரு தொல்காப்பியர் இருந்தாருன்னா ஒரு வழி ஆயிருப்பார் எதுனா இந்த தமிழ் வந்து தமிழை நாடுங்கிறதுக்காக சொன்னேன் ஆஹ் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தி நோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு ஆக அறத்தினுடைய தன்மை இப்படி பார்த்திருக்கிறோம் அடுத்த கருத்து அறத்தி நூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு இந்த பத்து குரலுக்கு நான் அர்த்தம் சொல்ல போறேன் அதனுடைய திட்டம் இதுக்கு இடையில நிறைய இதை ஒட்டி பல பயனுள்ள விஷயங்கள் இதுவும் பயனுள்ளதுதான் இன்னும் நிறைய ஆழமான விஷயங்கள் வரும் அறத்தி நூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு தர்மத்தை கடைபிடிக்கிறத காட்டுல நமக்கு ஆகி வரக்கூடிய நன்மை இல்லை அழுத்தமா சொல்ற திருவள்ளுவர் நிச்சயமா சொல்றேன் இன்னைக்கு நீ நல்லது பண்ண பின்னாடி நல்லா இருப்ப இப்ப உனக்கு தெரியாது இதுல இன்னொரு சூக்ம புரிஞ்சுங்க நல்லது பண்ணினா உடனே அதுக்கு பலன் வராது தப்பு பண்ணினாலும் உடனே பலன் வராது நம்ம பண்ற அக்கிரமத்துக்கு உடனே நமக்கு தண்டனை கிடைச்சா யாரும் அக்கிரமம் பண்ண மாட்டோம் நம்ம பண்ற நல்லதுக்கு உடனே நல்ல பலன் கிடைச்சா உடனே நல்லது பண்ணிருவோம் ஆனா இயற்கையினுடைய நியதி நல்லது செய்தால் உடனே பலன் கிடைப்பதில்லை காலம் கழித்துத்தான் அதற்கு பலன் கிடைக்கிறது தவறு செய்தாலும் அப்படித்தான் உடனே அதற்கு பலன் கிடைப்பதில்லை பிறகுதான் கிடைக்கிறது எனவேதான் மக்கள் தற்காலிக இன்பத்தின் பொருட்டு அதர்மத்தை மரத்தை பின்பற்றுகிறார்கள் நிரந்தர இன்பத்தின் பொருட்டு நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அறத்தை பின்பற்றும் அறத்தை பின்பற்றுவது ஆரம்பத்தில் கடினம் முடிவில் இன்பம் ஆனால் மரத்தை பின்பற்றுவது ஆரம்பத்தில் எளிது பிறகு துன்பத்தில் முடி வேற வழியே கிடையாது கிருஷ்ணர் கீதையில சொல்றார் எத்திரே விஷமி சாத்விகம் புரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாதஜம் விஷஜேந்திரியசம்யோகாத் எத்ததக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷமிவ தும் தாமஸம் எதிரே சானு சுகம் மோகனமாத்ராமசம் தாமசம் தது தாமசம் தது உதம் ஊனா சொல்றார் இன்பத்தை சாத்விக சுகம் ராஜச சுகம் தாமச சுகம் ஆரம்பத்தில் கடினமாகவும் பிறகு இன்பமாகவும் இருக்கிறது ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு படித்தோம் இப்ப உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியுது தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமருவர் கற்றறிந்தார் ஓப் அப்படின்னு நிறைய சொல்லலாம் நீங்க எல்லாம் கேட்கறதை பார்த்து சந்தோஷமா கேட்கறதை பார்த்தா இன்னும் படிச்சு சொல்லணும்னு ஆசையா இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா அதான் இப்போ முதல்ல நம்ம கஷ்டப்பட்டது தான் காரணம் படிக்க வேண்டிய காலத்தில் படிச்சிட்டோம்னு வச்சோங்கூட அப்புறம் பின்னாடி கஷ்டம் இல்லை அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிச்சிட்றேன் முதல் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள நல்லா படிக்கணும் மொத்தம் நூறு வயசு கணக்கு போட்டு முதல் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள நல்லா படிக்கணும் அப்புறம் இருபத்தஞ்சு வருஷம் நல்லா சம்பாதிக்கணுங்கிறாங்க தர்மமா சம்பாதிக்கணுங்கிறாங்க அப்புறம் வந்து மூணாவது என்னென்ன மூணாவது இருபத்தஞ்சி ஐம்பது வயசுலேருந்து எழுபத்தஞ்சு வயசுக்கும் நிறைய புண்ணியம் பண்ணணுமா அப்பத்தான் எழுபத்தஞ்சு வயசுக்கு பிறகு நிம்மதியா சாகலாம் பிரதமே நார்ஜிதா வித்யா தித்தீயே நார்ஜிதம் தனம் திருத்தீயே நார்ஜிதம் புண்ணியம் சதுர்த்தே கிம் கரிஷி அப்படி சொல்லியிருக்காங்க எவன் ஒருவன் இளமை காலத்திலே நன்கு கற்கவில்லையோ இடைக்காலத்தில் நன்கு பொருள் தேடவில்லையோ மூன்றாவது காலத்தில் அறத்தின் அற அற வாழ்க்கையில் ஓங்கி வளரவில்லையோ அற எல்லாத்திலையும் வேணும் அது வேற விஷயம் ஓங்கி வளரவில்லையோ அவன் நான்காவது காலத்திலே என்ன செய்ய போகிறான் அப்படின்னு கேட்டிருக்கான் மேலும் அறத்தான் வருவதே இன்பம் என்கின்ற தலைப்பில் ஆழ்ந்து சிந்திக்க திருவள்ளுவரும் இறைவனும் குருவருளும் துணை நிற்க வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்கள் அனைவரையும் மனமார வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாய் வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு